ய மமாா வாணுஸ்மோமிஷம்மராமா நோராமஸ்வனே அது தமவுபுதர்மாஸ் மயிசி சூ ிா கனோப்பஷத் ரெண்டாவது ஃண்டண்டம் மூணாவது மந்திர மதசா அவிஞா விஜயத்த பிரதிபோவிதித்தம் மதம் அமத்தம் விந்த ஆத்மன உபனிஷத் குருஷிஷ்வாதமாக ஆத்மத்தையும் அந்த ஆத்மா பிரம்மம் என்பதையும் உபதேசம் பண்ணியிருக்கிறது ஆத்மாங்கிறத நாம் உணர்வுன்னு புரிஞ்சுருக்கோம் அறிவே வடிவானது உணர்வே உருவானது இந்த உருவானது வடிவானதெல்லாம் பாடம் சொல்லி தரதுக்காக சொல்கிறோம் அதுக்குன்னு ஒன்றும் ஃபார்ம் கிடையாது அதெல்லாம் ஞாபகம் அது உணர்வே அறிவே ஆ ஸ்ரோத்ரஸோத்திரம் மனசோ மனஹா எல்லாமே உணர்வு தான் சைத்தன்யந்தான் காரணம் சைத்தன்யந்தான் பிரம்மன் இந்த சைத்தன்யத்துக்கு தான் பிரஜானம்னு பேர் இதை சொல்கிற விதமாக சொல்லி நம்ம மனசுக்கு சம்ஸ்காரம் நல்ல பக்குவம் இருக்கிற போது நன்றாக புரிகிறது இதுக்கு விவேக வைராக்கியம் இருக்கணும் இல்லைன்னா புரியாது விவேக வைராக்கியம் விவேக வைராக்கியத்துக்கு கர்மயோகம் அதெல்லாம் பண்ணியிருந்தால் இதெல்லாம் புரியும் ஏன்னா ரொம்ப அகநோக்கு உடையவனுக்குத்தான் இந்த உண்மை விளங்கும் புறநோக்கு உடையவனுக்கு இந்த உண்மை விளங்காது ஆகவே இது வந்து அறியப்படு பொருளாகவே இல்லை அறியப்படு பொருள்கள் அனைத்தையும் அறிகின்ற அறிவாக இருக்கிறது உபச்சாரத்துக்காக அறிகின்றதுன்னு சொல்கிறோம் அறிவுங்கிறது புரிஞ்சதுக்கு பிறகு அறியப்படு பொருள் எதுவுமே இல்லைன்னு நீக்கிடுவோம் இங்கே மித்யாத்வம் சொல்லலை அதெல்லாம் சொல்கிறோம் புரிஞ்சுக்கணும் எப்போ என்ன உணர்வாக நான் புரிஞ்சுக்கிறேனோ அந்த சமயத்திலே நான் என்ன பண்ணுறேன் உணர்பவன் உணரப்படு பொருள் நீக்கி நீக்கிவிடுகிறேன் என்ன உணர்பவனும் உணரப்படு பொருள்களும் அனித்தியம் மாறுவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அறியப்படுவது ஜடமாக இருப்பது பாஞ்ச பௌத்திகமாக இருப்பது குணங்களாக இருப்பது விகாரமாக இருப்பது வந்து போவது எனவே அதுக்கு நான் மதிப்பே தர்றதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது மாயத்தோற்ற பொருள்கள் என் உடல்லிருந்து என் மனத்திலருந்து என் எண்ணத்திலிருந்து எல்லாம் மாயம் மிச்சம் ஆனா அதுக்கெல்லாம் சர்வசாட்சியாக இருக்கிற சர்வசாட்சிங்கிறது ஞாபகம் உணர்பவனுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற உணர்வு அந்த உணர்வு உணர்பவனையும் உணர்வதாக தோன்றும் இல்லையா உணர்பவனையும் உணர்வது உணர்வுன்னு சொல்லுவோம் அப்புறம் உணர்பவனையும் உணர்வதையும் உணர்வது எதுன்னு கேட்டால் அப்புறம் இன்னொன்று சொல்லிகிட்டே இருக்கணும் நெருப்பு எல்லாத்தையும் எரிக்கும்னா நெருப்பு எதை எரிக்கும்னு கேட்டுகிட்டே இருந்தால் முடியுமா நெருப்பு எதனால் நெருப்பாக இருக்குதுன்னு கேட்டால் அது இன்னொரு நெருப்பையாக சொல்ல முடியும் ஆனால் அதோடு நிறுத்தணும் ஆக உணர்வுதான் அப்படின்னு முடிச்சுடுறோம் ஏன்னா அதுக்கு மேலே தேவையும் இல்லை எப்போ அந்த உண்மை நம்மளால் விளங்கி கொள்ளப்படுறதோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதுவரைக்கும் எனக்கு இருந்து அபிமானம் நான் உணர்பவன் இந்த படித்து உண்மையை புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் எனக்கு இண்டிவிஜுவாலிட்டி இந்த உண்மையை புரிஞ்சுகின்ற க்ஷணத்திலேயே எனக்கு யான் எனது எனும் செருக்கு அறுக்கப்படுகிறது நான் விவேக சுத் மன சுத்த சுத்தியோட ஸ்ரத்தாபக்தியோடு இந்த சாஸ்திரத்தை படிக்கிற போது எனக்கு இந்த ஜானம் ஏற்படுறது என்ன ஜானம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஜானம் ஏற்படுறது அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஜானம் விற்தி ஞானம் அந்த விறத்தி ஞானம்னா எண்ணம் மனசில் ஏற்படுறது அந்த எண்ணம் ஏற்பட்ட மாத்திரத்திலேயே என்னாகிறதுனா அந்த எண்ணமும் உண்மையல்லங்கிற எண்ணமும் சேர்ந்தே வருது கம்யூனிகேஷனுக்காக சொல்கிறோம் அடுத்தவனும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக சொல்கிறோம் அதனால் வந்து இதை சொல்லணுன்னோ நினைக்கணும்னோ அவசியம் கிடையாது ஒரே ஒரு இது இருக்கலாம் நிதித்தியாசனம்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த மனசில் ஆழமாக இந்த எண்ணம் பதியறத்துக்காக நிதித்தியாசனம் இல்லை சமாதி என்ன வேணாலும் அதெல்லாம் அப்புறம் நிதித்தியாசனமோ சமாதியோ முக்தியோ இண்டிவிஜுவலுக்கா பிரம்மனுக்கா இந்த உண்மை புரிஞ்ச உடனே அகம் நித்திய முக்தாக எனக்கு எதுக்கு முக்தி இந்த உணர்பவனுக்கு தான் பந்தம் மோட்சத்தை பற்றின ப்ராப்ளம் எல்லாம் எப்போ இந்த உண்மையை நான் உணர்கிறேனோ அடுத்த க்ஷணமே எனக்கு மோட்சத்தை பற்றின சிந்தனையே போயிடுது இந்த உண்மையை புரிகிற வரைக்கும் எனக்கு மோக்ஷத்தை பற்றின சிந்தனை இருக்குது இந்த உண்மையை புரிஞ்ச மாத்திரத்தில் எனக்கு மோட்சத்தை பற்றின சிந்தனை போயிடுது ஜீவ புத்தி இருக்கிற வரைக்கும் எனக்கு மீண்டும் சம்சாரம் வருமோங்கிற பயம் இருக்குது ஜீவபுத்தி போன மாத்திரத்தில் எனக்கு சம்சாரம் வருங்கிற பயம் இல்லவே இல்லை அது மாத்திரமில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் சாதாரணமாக புனர்ஜென்மாவுக்கு காரணம் கர்மா தான் சாஸ்திரம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது இந்த உண்மையை உணர்ந்த அடுத்த கஷணத்திலேயே கர்மங்கள் நாசமாகிறதுன்னு எதைதா எதைதாம்சி சமித்தோக்னி பஸ்மசாத் குருதேர்ஜுனா ஞானாகக்னிஹி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே ஆக இந்த ஜ்னானம் வந்த மாத்திரத்திலேயே எனக்கு சஞ்சித ஆகாமி கர்மாக்கள் அழிந்துவிடுகிறது பிராரப்த கர்மத்துக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கலை ஆகையினால் சஞ்சித ஆகாமி கர்மங்கள் அழியறதுனால எனக்கு ஜென்மா கிடையாதுங்கிறதும் கரெக்ட் மறுபடியும் இந்த தன்னுணர்வு தோன்றுமோ அப்படின்னு கேட்டால் தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லை அதுக்காக அந்த தன்னுணர்வு மறுபடியும் வந்துடுமோ நான் என்கிற தன் முனைப்பு வேறு அது அடிக்கடி சொல்கிறேன் நான் தன்னுணர்வுன்னா என்ன அர்த்தம் அது மறுபடியும் தோன்றி அது ரொம்ப பலப்பட்டுடுமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் விவகாரத்தில் அதை வச்சுட்டு இருப்போம் பக்தி அழகாக பண்ணுவோம் சாஸ்திரம் படிப்போம் எல்லா விவகாரமும் பண்ணிகிட்டு இருப்போம் இந்த எனது ஹார்ட் ஆஃப் ஹார்ட் ஹார்ட்டு ஆழமான மனசில் ஒரு எண்ணம் இருக்கும் எண்ணுபவனும் நான் அல்ல ஜீவனும் நான் அல்லங்கிற அந்த எண்ணம் பலமாக இருக்கும் அந்த எண்ணந்தான் ஞான பலம் அது சம்சாரத்துக்கு சம்சாரத்தை வருத்தடும் மறுபடியும் புனர்ஜென்மம் கிடையாது ஆக அமிர்தா பவந்தின்னு முன்னாலேயும் படிச்சிருக்கோம் இந்த மந்திரம் என்ன சொல்கிறது இப்போது கடைசியாக பார்த்தோம் அது வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதுன்னு இப்படி அப்படி பல கோணத்தில் சொல்லியாச்சு எந்த காரணத்தை கொண்டும் அறியப்படு பொருளாக உணர்வை உணரப்படு பொருளாக உணர முடியவே முடியாது உணர்வில்லாமல் உணர்பவனோ உணரப்படுபவைகளோ இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால் இந்த வேடையை நான் யூஸ் பண்ணுறேன் அல்ல உணர்பவன் இல்லாமல் உணர்வு இல்லாமல் பிரம்மன் இல்லாமல் ஜீவன் பிரம்மன் இல்லாமல் ஜீவனோ ஜீவனுடைய சம்சாரமோ இல்லை அதனால தான் அங்கே ஊர்த மூலம் அதஷாக்கம் அஸ்வத்தம் பிராகு ரவ்யம் சொன்னது என்னதுனால என்ன ஊர்துவ மூலம்னா பிரம்மன் தான் சம்சாரத்துக்கு அதிஷ்டானம் என்னது பிரம்மன் தானே அப்போ பிரம்மனை புரிஞ்சதுக்கு பிறகு சம்சாரத்துக்கு கிடையாது அதெல்லவோ படிக்கிறோம் விழுந்து விழுந்து அது தானே திரும்ப திரும்ப படிக்கிறோம் விழுந்து விழுந்துனா நமஸ்காரம் பண்ணின்னு அர்த்தம் அது தானே படிக்கிறோம் அதனால் இந்த உண்மையை புரிந்து கொண்ட பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் ஜீனோ ஜீவனுடைய சம்சாரமோ இல்லவே இல்லை தஸ்மின் திருஷ்டே பராவரே எல்லாம் போயிடுறது அடுத்தது என்னென்ன பிரதிபோத அது எப்படி அப்ப நான் நீங்கள் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களே ஒரு குழு கொடுங்களேன்னா சரி ஒரு அதிகாரிக்காக சொல்றார் ஆஹ் போதம் புரோதம் பிரதி ஒவ்வொரு ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கும் எண்ண வடிவமாகிய அறிவிலும் அந்த அறிவு மிளிர்கிறது அந்த அழு அது இல்லாமல் இது எதுவும் விளங்காது ஆக விறத்தி ஞானத்தில் அந்த ஸ்வரூப ஜானம் விளங்குகிறதுங்கிறார் ஸ்வரூபஞ்ஞானம்னா என்னது சொல்லியிருக்கேன் சு சுத்த தூய உணர்வு விறத்தினா என்ன மனசு மனசில் இருக்கிற எண் மன விறத்தினா மனசில்லை மனசில் இருக்கிற எண்ணங்கள் அந்த எண்ணங்களில் அந்த உணர்வு பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறார் அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னால் விறத்தி பிரதிபிம்ப சைத்தன்யம் விறத்தி பிரதிபிம்ப சைதன்யம் இல்லாமல் விற்பி ஞானம் கிடையாது ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ஸை வச்சு தான் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் த்ரூ ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் நிழலை வைத்து நிஜத்தை புரிந்து கொள்கிறோம் நிஜம் இல்லாமல் நிழல் இருக்காது எனவே நிழலை கொண்டு நிஜத்தை உணர்கிறோம் நிழலுணர்வின் வாயிலாக நிஜ உணர்வை உணர்கிறோம் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிறேன்னு சொல்கிறியே இந்த அறிஞ்சிக்கிறேங்கிறது அறிவுனால் வந்துட்டுருக்கப்பா அந்த பேரறிவு தூய அறிவுனால்தான் அறி அறிகிறேன்கிற ஒரு எண்ணமே உனக்கு வருகிறது அப்போ அறிகிறேன் நீ சொல்லும் பொழுது அந்த அறிகிறேன் என்பதில் அந்த அறிவு இருக்கிறது அப்படி சொல்கிறது அறிகிறேன் என்று சொல்லும் பொழுது நான் மரத்தை அறிகிறேன் செடியை அறிகிறேன் பூமியை அறிகிறேன் மனிதர்களை அறிகிறேன் தேவர்களை அறிகிறேன் கட்டடங்களை அறிகிறேன் எல்லாம் விற்பிஜானதாக எல்லாம் அறிகிறேன் அறிகிறேன் தான் ஒவ்வொரு அறிவிலும் அந்த பெயர்களும் வடிவங்களும் மாறுகின்றன அந்த அறிவு மாறுவதில்லை இப்போ வந்து விரக்ஷானம் கடஜானம் படஞானம் இப்படி சர்வற்ற ஜானம் வர்த்தது எல்லாத்துலேயும் ஞானம் இருக்குது அந்த ஞானத்தை என்ன சொல்கிறோன்னு சொன்னால் இந்த ஒரிஜினல் அதாவது ஸ்வரூப ஜானம் அந்த எண்ணத்தில் படுறது பட்ட உடனே அது ஞானமாறுது எத்தனையோ எண்ணம் வண்டி வண்டியாக உள்ளுக்குள்ளே இருக்குது எல்லா எண்ணமும் ஒரே நேரத்திலேயே வர்றது ஒன் பை ஒன்றா தானே வருது ஒன் பை ஒன்றா ஸ்பீடாக போகிறதுங்கிறது வேறு விஷயம் ஒரு எண்ணத்தில் இருக்க அந்த எண்ணம் விட்டு போய் இன்னொன்று போயிடுறது அது வேறு விஷயம் ஆனால் ஒரு எண்ணமும் அது இது பண்ணுறப்போது ஸ்லோவாக நீங்கள் யோசித்து பார்த்தா ஒன்று ஒன்றா இது பண்ணால் ஒரு அறிவிலும் அந்த அறிவு பேரறிவு இல்லாமல் சிற்றறிவோ வாலறிவோ இல்லை வாலறிவுங்கிறது பகவான் அல்பஜனமும் இல்லை சர்வஜனும் கிடையாது சர்வஜனாகிய பகவானும் அல்பஜனாகிய ஜீவனும் என்ன அர்த்தம்னா எல்லாம் ஞானத்தை சார்ந்து தான் இருக்குது பிரஜானத்தினால தான் சர்வஜன் பிரஜானமே சர்வஜனாகவும் அல்பஜனாகவும் மாயையால் காட்சி அளிக்கிறது பேருணர்வே வாலறிவனாகவும் சிற்றறிவனாகவும் அறிவனாகவும் நான் போடுறேன் சிற்றறிவனாகவும் காட்சி அளிக்கிறது சிற்றறிவன்னா ஜீவாத்மா ஆகையினால ஜீவ ஈஸ்வரனுடைய உபாதியை நீக்கி கேவல சைத்தன்ய தரிசனம் அது முடியும் உண்மைதானே இது மூலமாகத்தானே தெரிஞ்சு நம்ம படிக்கிறதே வந்து முதல்ல படிக்கிறபோது நமக்கு தன்னுணர்வோடு தான் படிக்கிறோம் படிக்கப் போகிறபோது தன்னுணர்வோடு தான் படிக்கிறோம் தன்னுணர்வு எப்படிப்பட்டதாக இருக்குது இந்த தன்னுணர்வு தன் உணர்வை தான் நம்ம ஜீவன் சொல்கிறோம் இந்த ஜீ தன் உணர்வு வந்து நிழல் உணர்வாக நிஜ உணர்வான்னா ரெண்டும் கலந்தது தான் ஏன்னா நிஜ உணர்வு இல்லாமல் நிழல் உணர்வு இல்லை ஆகவே தன்னுணர்வும் தன் உணர்வுங்கிற போது ரெண்டும் இருக்குது ஆனால் ஒன்று வியாபக சைத்தன்யம் சாமானிய சைத்தன்யம் ஒன்று விசேஷ சைத்தன்யம் ஒன்று அவ்வக்த சைத்தன்யம் இன்னொன்று வியக்தைத்தன்யம் இப்படிலாம் சொல்லுவோம் அவ்வக்த சைதன்யம்னா என்ன அர்த்தம் இந்திரியங்களுக்கெல்லாம் புலப்படாது சாமானிய சைத்தன்யம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான உணர்வு ஒரு இருக்கிற இருக்கிற தன்னுணர்வு வந்து விசேஷ சைத்தன்யம் அதுதான் ஜீவாத்மா ஸ்பெஷல் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறது வேலை ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸை ஸ்பெஷல்னு சொல்கிறோம் இந்திரியங்களுக்கும் மனதுக்கும் புலப்படாத சைத்தன்யம் சாமானிய சைத்தன்யம் இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் ஏன்னா மனசில் வெளிப்படுறது இல்லையா மனசுக்கு ஒரு என்னது சென்சியன்ஸ் கிடைக்கிறது இல்லையா அதைத்தான் விசேஷ சைத்தன்யங்கிறோம் இது ரொம்ப முக்கியம் இப்போது ரெண்டு கையிலையும் இருக்கிற பிரகாசம் விசேஷப் பிரகாஷம் ரெண்டு கைக்கு நடுப்புற இருக்கே இது சாமானிய பிரகாஷம் புரியுதா விரலுக்கு நடுவில் இருக்கிறது சாமானிய பிரகாசம் விரலில் படுறது விசேஷ பிரகாஷம் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆ எல்லாம் நம்ம பாடி பாடிக்கு வெளிலையும் பாடியை வியாபிச்சும் இருக்கக்கூடியது சாமானிய சைத்தன்யம் விசேஷ சைத்தன்யங்கிறது பாடி சென்சியண்ட்டாக இருக்குது மைண்டு சென்சியண்ட்டாக இருக்குது உடம்பும் மனசும் உணர்வாக இருக்குது நான் படிக்க போகிறபோது தன்னுணர்வோடு தான் போகிறேன் இப்போ தன்னுணர்வோடு போகிற போது குரு எனக்கு எப்படி சொல்லியிருக்கிறார் இந்த தன்னுணர்வை நீக்கணும் தன் என்பதை நீக்கி உணர்வாக என்னை உணர வைக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுறார்னா இந்த தன்னுணர்வில் அனைவருடைய தன்னுணர்விலும் இருக்கும் உணர்வை கவனி அப்படிங்கிறார் அனைவருடைய தன்னுணர்விலும் இருக்கும் உணர்வை கவனி தன்னுணர்வுக்கு காரணமான தானல்லாத உணர்வை கவனி அந்த சாமானிய சைதன்யத்தை கவனி புரிஞ்சிக்கோ சொல்கிறார் அந்த சாமானிய சைதன்யம் நீயே அந்த சாமானிய சைதன்யம் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது கவனின்னு சொன்னால் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் வந்துடும் பழைய இதுதான் பெரிய ப்ராப்ளம் அதை அதை சால்வ் பண்ணத்தான் பார்க்க உபனிஷத் முயற்சி பண்ணி வெற்றியும் பெறுகிறது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை உத்தம அதிகாரி புரிஞ்சு விடுறான் சரி சுவாமி புரிஞ்சுடுத்து விட்டுடும்ங்குறான் ஆனால் அவர் தான் என்ன பண்ணுறார் இதில் நான் நீ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கலாம் இன்னும் அவன்லாம் மாதிரி இது பிரிக்க பார்க்குறதுக்கு அப்படிங்கிறார் அவர் உனக்கு புரிஞ்சுட்டு விஷ்காரி நீ வேணா போய்க்கோ அப்படிங்கிறார் சொல்லலாம் அதனால் சொல்கிறார் போதம் பிரதி போதம் பிரத்தி விதித்தம் ஒவ்வொரு உணர்விலும் அந்த ஒவ்வொரு பொருளை பற்றிய அறிவிலும் இந்த உணர்வு அறிவு ரெண்டு சொல்லையே நான் திரும்ப திரும்ப மாத்திரேன் ஏன்னா போதம்னு சொன்னால் இங்கே வந்து அறிவு விற்பி ஞானம் ஒவ்வொரு விறத்தியிலும் அந்த ஜான பிரகாசம் இருக்கிறது உள்ளுக்குள்ளே இப்படியா ஒரு டார்ச் லைட்டை வச்சுண்டு உள்ளுக்குள்ளே இருட்டுரும்குள்ளே ஒரு ஒரு சாமான இப்படியே காமிச்சா இப்படி இருக்கும் ஒன்று ஒன்றுலேயும் படுமோ இல்லையோ அது உதாரணத்துக்காக சொல்கிறேன் அது மாதிரி இப்போ இங்கேயே நீங்கள் எல்லாம் பார்க்கணுன்னா இப்படி வரிசையாக அந்த அந்த ஸ்பீக்கரை பார்க்குறது இந்த ஸ்பீக்கரை பார்க்குறது இங்குறது இவரை வியாசர் சங்கரர் இப்படி இப்படி பார்க்குறோம் இது வியாசருடைய ரூபம் வியாசருடைய படம் அந்த அந்த ஞானம் ஏற்படுறது அப்போ உணர்வு இருக்குது கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் தாட் ப்ளஸ் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் இன் தாட் அப்போ தான் நாலெட்ஜ் நாலெட்ஜ் ஒரு ஞானம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா சைத்தன்யம் ப்ளஸ் விற்பி ப்ளஸ் விறத்தி பிரதிபிம்பைத்தியம் ஈஸ் ஈக்குவல் டு ஜானம் புரியுறதா மனுஷிய விற்த்தி ப்ளஸ் சைத்தன்யம் ப்ளஸ் மனுஷிய விற்த்தி ப்ளஸ் மனுஷிய விற்பி பிரதிபிம்பைதம் ஈஸ் ஈக்வல் டு மனுஷிய ஜானம் இப்போ அதே மாதிரி பிரம்ம ஜானத்துக்கு எடுத்துங்க சைத்தன்யம் ப்ளஸ் பிரம்மாக்கார விறத்தி ப்ளஸ் பிரதிபிம்பைத்தன்யம் இஸ் ஈக்வல் டு பிரம்ம ஜானம் இல்லையா ஆனால் பிரம்மன் யாரு நான் நான் இப்படி வச்சுங்கோ நான் நான் என்ன நான் சாப்பிட்ற நான் இல்லை நான் இப்போ நான் நான் சொல்கிற போது எந்த நான் சொல்கிறேன் தூய உணர்வை சொல்கிறேன் நான் உள்ளம் உள்ள எண்ணங்கள் எண்ணங்களில் எண்ணங்களை பார்க்கின்ற எண்ணங்களில் பிரகா வெளிப்படுகின்ற நான் அதான் விசேஷ சைதன்யம்னு அதுக்கு பேர் தான் அறிவுன்னு பேர் ஞானம் எனக்கு ஞானம் இருக்குன்னு சொல்கிற போது எனக்குங்கிறது எதை குறிக்கிறது எனக்கு ஞானம் இருக்குது எனக்கு ஞானம் இருக்குது எனக்கு ஞானம் இல்லைங்கிற ஞானம் இருக்குது எனக்கு ஞானம் இருக்குங்கிற ஞானம் இருக்குது புரியுதா எனக்கு வந்து இந்த இந்த பாஷையை பற்றி எனக்கு ஜப்பான் பாஷையை பற்றின ஞானம் இல்லைங்கிற ஞானம் இருக்குது எனக்கு வந்து தமிழ் பாஷையை பற்றின ஞானம் இருக்குங்கிற ஞானம் இருக்குது ஞானம் இருக்குங்கிறது யாருக்கு இருக்குது ஒருத்தனி ஒருத்தனுக்கு இருக்குது ஒரு எக்ஸ் ஒய் ஒருத்தனுக்கு இருக்குது ஞானம் இருக்குது ஆனால் அந்த ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா அந்த ஞானத்தில் ஞானம்னு சொல்கிற போது எனக்கு ஞானம் இருக்குதுன்னு சொல்கிற போது ஞானத்துக்கு ஆப்ஜெக்ட் இருக்குது என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது ஏதோ ஒன்று புஸ்தக ஞானம் ஆக எனக்கு வந்து ஜப்பான் பாஷா பொதுவாக சொல்கிறேன் ஞானம் இருக்குதுன்னு சொல்கிற போது எனக்கு புஸ்தக ஞானம் இருக்குது எனக்கு புஸ்தக ஞானம் இருக்குது இந்த ஞானம் இருக்குதுன்னு சொல்லணுன்னா எனக்கு என்னெல்லாம் வேணும் ஞானம் இருக்குதுன்னு சொல்லணும்னா என்ன வேணும்னா எனக்கு மனசு வேணும் மனசில் எண்ணம் வேணும் அந்த எண்ணத்தில் அந்த உணர்வு பிரதிபலிக்கணும் அப்போத்தான் அது ஞானமாக மாறும் அதுதான் இப்படி என்ன சொல்கிறோம் இந்த மனசு எல்லா விஷயத்தையும் பார்க்குற போது சைத்தன்யம் ப்ளஸ் அந்தகரணம் ப்ளஸ் அந்தகரணவருத்தி கொஞ்சம் சேர்த்துன்னே போகிறேன் பாருங்கள் சைத்தன்யம் ப்ளஸ் அந்த ப்ளஸ் அந்தகரண விறத்தி ப்ளஸ் அந்தகரண விறத்தி அது நீங்கள் என்ன பண்ணாலும் போட்டு அந்த விற்பிக்கு விஷயம் சரி இப்போ வந்து பிரம்ம ஜானங்கிறது எப்படி ஏற்படுறதுன்னா மனசு யாரை எங்கே திரும்புறது மனது எதை எது தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதுன்னா மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது அப்போ மனது எதை நோக்கி திரும்புறதுன்னா மெய்ப்பொருளை நோக்கி திரும்புறது மெய்ப்பொருளை நோக்கி திரும்புகிறபோது பிரம்மத்தை நோக்கி திரும்புகிற போது சைத்தன்யத்தே திருப்புறது இப்படி ஒரு ஒரு வரிசை பேஸ்டுக்காக வச்சுப்போம் சைத்தன்யம் மனசு மனசில் இருக்கிற எண்ணங்கள் எண்ணத்தில் பிரதிபலிக்கிற சைத்தன்யம் அதனால் ஜியானம் ஏற்படுறது சொல்லிட்டோம் இப்போ மனசு வெளியில் இருக்கிற விஷயங்கள் சரி மனசையே பார்க்கணும்னால அதெல்லாம் தேவைப்படுறது மனசுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சிகளை பார்க்கணும்னா எனக்கு பொறாமையை பற்றிய அறிவு இருக்கிறது எனக்கு அன்பை பற்றிய அறிவு இருக்கிறது அன்புங்கிறது ஒரு உணர்ச்சி பொறாமைங்கிறது ஒரு உணர்ச்சி கோபங்கிறது ஒரு உணர்ச்சி இந்த உணர்ச்சியை பற்றின அறிவு இருக்கிறதுங்கிற போது அந்த உணர்ச்சிங்கிறது என்ன அந்த கோபம்னால் என்னன்னு தெரியுறது கோபாக்கார விற்பி அந்த விற்பி பிரதிபிம்பைதன்யம் இருக்குது சரி நான் என்ன பண்ணுறேன் ஒரிஜினல் சைத்தன்யத்தை நோக்கி திரும்புகிறேன் திரும்புகிறபோது அங்கே என்ன ஞானம் இருக்கும் எப்படி இருக்கும் அங்கேயும் இருக்கும் அங்கேயும் இப்போ சுத்த சைத்தன்யம் மனசுக்கு விஷயம் என்ன சுத்த சைத்தன்யம் இதுதான் கைவல் என்னவனியத்தில் சொல்லியிருக்கு விற்பிக்கு விஷயமா இல்லையான்னு விற்த்தி வியாப்தி பலவியாப்தின்னு சொல்லியிருக்கோம் அப்போ மனசு வந்து என்ன பண்ணுறதுனா நேராக ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் நிஜமாக இப்படி இங்கெல்லாம் கிடையாது என்னையே நோக்கி என்னையே நோக்கி என் மனம் திரும்புகிறது என்னையே நோக்கி என் மனம் திரும்புகிற பொழுது மனதில் என்னை பற்றிய எண்ணம் ஏற்படுகிறது அந்த எண்ணத்தில் என்னுடைய நிழல் விழுகிறது விழுந்து யாரை பற்றிய அறிவு ஏற்படுகிறது என்னை பற்றிய அறிவு உள்ளத்தில் ஏற்படுகிறது அந்த எண்ணத்தை எண்ணுபவன் யார் நிழல் உணர்வு நிழல் உணர்வுக்கு மூலமானது யார் உணர்வு அதுக்கு இன்னும் உதாரணம் சொன்னால் தான் புரியும் சூரியனை நோக்கி திருப்புறேன்னு சொன்னேன் இல்லையா கண்ணாடியே அதனால்தான் அந்த பாட்டு மறக்கப்படாது எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும் எரிகின்ற விளக்கால் விளக்குனாலையும் கண்ணுனாலையும் இருட்டில் இருக்கிற பொருளை பார்க்கணும் இது எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் எரிகின்ற விளக்கால் அணைஞ்சு போன விளக்கு இல்லைங்கிறார் விளக்க வச்சுன்னு எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும் தெரிகின்ற பரிதிக்கான சென்றெடில் சூரியனை பார்க்குறது கண் ஒன்றே போதும் இல்லையா இங்கே விளக்கும் வேணும் கண்ணும் வேணும் சூரியனை பார்க்கறதுக்கு கண் ஒன்றே போதும் இது எக்ஸாம்பிள் விரிகின்ற ஜகத்தைக்கான விறத்தியும் பலமும் வேண்டும் இந்த பிரபஞ்சத்தை பார்க்குறதுக்கு தாட்டும் வேணும் தாட்டில் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ஸும் வேணுங்கிற விறத்தியும் பலம் இது பேர் பல சைத்தன்யம்னு பேர் சம்ஸ்கிருத்தில் நிறைய சொற்கள் மாறும் பலச்சைத்தியம்னு சொன்னால் என்ன சொல்கிறது பிரதிபிம்ப சைதன்யம் விரிகின்ற ஜகத்தைக்கான எனக்கு வேறாக இருக்கிற எல்லாம் பார்க்குறதுக்கு தாட்டும் வேணும் தாட்டில் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ஸும் வேணும் புரிகின்ற விற்பி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே மெய்ப்பொருள் காண்போர்க்கு புரிகின்ற விற்பி ஒன்றே போதும்னு கைவல்லிய நவீனத்தில் பாடல் அழகான ஒரு பாடல் அங்கே இங்கே என்னென்னா சாஸ்திரம் படித்து குரு சொல்லி கொடுக்குறார் தத்துவமசி அப்படின்னு சொல்லி கொடுக்குற போது என் மனசில் என்ன விற்பி ஏற்படுறதுன்னா நான் ஜீவன் இல்லை பிரம்மன் அப்படிங்கிற ஜானம் ஏற்படுறது அந்த ஜானம் மனசில் தான் ஏற்படுறது அந்த மனசில் ஏற்படுற போது என்னோட நிழல் உணர்வு இருந்தாலும் அதுக்கு மகிமை இல்லை ஏன்னா நானே அதை வியாபிக்கிறேன் இப்போ சூரியனை நோக்கி கண்ணாடியை திருப்பினோம்னா சூரியன் அதில் தெரிஞ்சாலும் அந்த கண்ணாடியில் இருக்கிற சூரியனுக்கு என்ன மதிப்பு புரியுறதா கண்ணாடியை நேராக சூரியனுக்கு நேராக திருப்புறேன் அது மாதிரி மனசை என்ன நோக்கி திருப்புகிறேன் மனசை உலக நோ மனசை மனசை நோக்கியே திருப்பலாம் மனசை இந்திரியங்கள் வழியாக உலக நோக்கி திருப்பலாம் மனசை என்ன நோக்கின்னு திருப்பலாம் அது வந்து என்னை சுத்திரச்சார் மாதிரி மனசை என்ன நோக்கி திருப்பலாம் என்ன நோக்கி திருப்புகிற போது எனக்கு உண்மை விளங்குறது ஆனால் இங்கே உபனிஷத்தை என்ன சொல்கிறது இந்த எண்ணங்கள் எல்லாம் நீ பாரு அதுக்கு தான் சில பேர் சொல்லுவாங்க ஒரு தாட்டு நெக்ஸ்ட்டு தாட் அதுக்கு தான் ஜபமெல்லாம் சொல்கிறது ஓம் நம ஸ்ரீவாஜம் நம ஸ்ரீவாஜ நிறுத்தி நிறுத்தி சொல்கிறது ஒரு தாட்டுக்கு இன்னொரு தாட்டுக்கு இடையில் இருக்கிற கேப்பை பாருங்கிறது கேப் இல்லைப்பா அந்த தாட்டு இருக்கிறபோது இருக்குது தாட்டு இல்லாத போதும் அது இருக்கு இப்போ இந்த ஹாலில் இந்த ஹாலில் நம்ம எல்லாம் உட்கார்ந்துருந்தாலும் லைட் இருக்கும் இல்லைன்னாலும் லைட் இருக்கும் அது தாட்ருக்கிற போது லைட்டை நினைக்கிறது கஷ்டமாக இருக்குது இப்போ சினிமா டிவியை பார்த்துட்டுருக்கிற போதே ஸ்க்ரீனை கவனின்னா முடியுமா அதில் அதில் ஏதோ ப்ரோக்ராம் போயின்ட்டுருக்கு போயின்ட்டு இருக்கிற போதே நீ அந்த ப்ரோக்ராமை பார்க்கப்படாது ஸ்க்ரீனை கவனி ஸ்க்ரீன் இல்லாமல் ப்ரோக்ராம் இருக்குமா அப்போ எல்லா அந்த ப்ரோக்ராம் முழுக்க அந்த ப்ரோக்ராம் வந்து போகிற அத்தனைலேயும் அந்த ஸ்க்ரீன் இருக்கா இல்லையா எவ்வரி மூமெண்ட்லேயும் ஸ்க்ரீன் இருந்துகிட்டே இருக்குது அது மாதிரி ஆதாரமான திரையாகிய நான் இல்லை என்றால் எண்ணங்கள் வந்து வந்து போகாது அதனால் ஒவ்வொரு எண்ணங்கள் வந்து போகும்போதும் அந்த உணர்வை நீ கவனி எண்ணங்களை கவனிக்காதே உணர்வை கவனிங்கிறார் எண்ணங்களில் வியாபித்திருக்கும் உணர்வை கவனி இப்போ எண்ணங்களை தவிர என்ன இருக்குது நமக்கு ப்ராப்ளம் ப்ராப்ளமாக நல்லதுதான் நமக்கு தாட்ஸ் எல்லாம் நமக்கு நல்லது பண்ணுறதா கெடுதல் பண்ணுறதா அது தாட்டை பொறுத்திருக்குன்னா அது இருந்தாலும் என்ன தாட்டாக இருந்தால் என்ன நல்ல தாட்டுன்னா அடுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்குது ஆகையினால என்ன பண்ணால் நீ தாட்டை வந்து எண்ணங்களை மதிக்காதே எண்ணங்களோடு உன்னை இணைத்து கொள்ளாது எண்ணங்களையெல்லாம் ஒளிர்விக்கும் உன்னை உணர்ந்து கொள் எண்ணங்களையெல்லாம் ஒளிர்விக்கும் உன்னை உணர்ந்து ஆனால் உண்மையில் எண்ணங்கள் உண்மை இல்லாததால் அவற்றை ஒளிர்விக்கின்ற தன்மையும் உண்மை இல்லை அது அடுத்த பாடம் முதல் பாடம் என்னென்னா எண்ணங்களை ஒளிர்விக்கும் உன்னை உணர்ந்து கொள் ஒளிர்விக்கிறதுனா என்ன அர்த்தம் எண்ணங்களை அறிந்து கொள்ளும் உன்னை அறிந்து கொள் என்னை அறிந்து கொள்வதும் ஒரு எண்ணம் தானே என்ன பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் இந்த எண்ணம் என்ன பண்ணும்னா எல்லா எண்ணத்தையும் எரிச்சுட்டு இந்த எண்ணமும் காணாமல் போய்டும் காணாப்படும் அதுக்கும் மதிப்பு எடுத்துரும் அதுவே அக்ஞான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசாத்வி நிர்மலம் கிருத்வாஜானம் ஸ்வயம் நஷ்யே ஜலம் கதகரே நத்து எப்படி தேத்தாங்குட்டை பொடியை போட்டால் தண்ணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுவும் க அடியில் போயிடுமோ அது மாதிரி பிணஞ்சொடு தடி போல் எக்ஸாம்பிளெலாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி கடைசியில் அதுவும் அடங்கி போய்டும் ஆஹ போதம் பிரதி விதித்தம் போதம் போதம் போதம் பிரதி விதித்தம் போதம் போதம் பிரதி விதித்தம் போதம் பிரதி போதம் பிரதி விதித்தம் ஒவ்வொரு அறிவிலும் ஒவ்வொரு அறிவிலும் அந்த அறிவு இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு எண்ணத்திலும் அர்த்தம் ஒவ்வொரு எண்ணத்திலும் அந்த மெய்ப்பொருள் விளங்கி கொண்டிருக்கிறது அது இல்லை எண்ணம் கேனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனஹ பாடமே எதனால் இச்சிக்கப்பட்டு மனம் விஷயங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறதுன்னு தானே ஸ்டார்டிங்கே ஆகவே ஒவ்வொரு எண்ணத்திலும் அது இருக்கிறது அதை கவனித்து பாரு இது கொஞ்சம் தியானம் கொஞ்சம் திங்க் பண்ணுறதுக்காக ஒரு வழி சொல்லித்தர் அவ்வளோதான் அதுதான் மதம் ஆக போத சப்தேன பௌத்த சர்வே பிரத்யாக விஷயீ பவந்தி எஸ்ய எஸ்ய சர்வே பிரத்யாக விஷயை பவந்தி ச ஆத்மா எவனுக்கு எல்லா எண்ணங்களும் அறியப்படுகின்றனவோ அவன் ஆத்மா சர்வ போதான் பிரதிபுத்தியது எல்லா போதங்களையும் எல்லா எண்ணங்களையும் எண்ணங்கள் அறிவுன்னு சேர்த்து தான் எண்ணங்கள்லாம் அறிவு தானே எண்ணங்கள்லாம் என்னது அறிவு தானே எண்ணங்கள் எல்லாம் அறிவா இல்லையா என்ன எண்ணம் வரப்போகிறது விறத்தி எல்லாம் விற்த்தி ஞானங்கிறோம் விறத்தி ஜானம் ஞானம்னு சொன்னால் ஞானம் வந்து விறத்தியோடு சேர்ந்தது தான் விற்தி இல்லாத ஜானம் கிடையாது விற்தி இல்லாத ஜானம் பிரம்மன் ஒன்று தான் விற்தி ரஹித ஜியானம் பிரம்மன் ஒன்று தான் விற்தி சகித ஞானம் விறத்தி ரஹித சில பேர் என்ன பண்ணுறாங்க எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலைக்கு போ பார்க்குறாங்க அது வந்து ஸ்டில் மைண்ட் அந்த எண்ணம் மற்ற எண்ணங்களை குறைக்கலாம் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தலாம் ஒரே எண்ணத்தில் இருக்கிற மாதிரி பண்ணலாம் ஆனால் எண்ணங்களே இல்லாமல் பண்ணுறதுங்கிற வேலை தேவையில்லை அது சமாதியில் வரும் எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போயிடலாம் எப்படி தூங்குகிற போது எண்ணங்கள் இல்லாத நிலை இயற்கையாக இருக்குது சமாதியில் எண்ணங்கள் இல்லாத நிலையை செயற்கையாக உண்டு பண்ணலாம் ஆனால் அதை மோட்சமாக வேதாந்த சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை அது திரும்பவும் எண்ணங்கள் தோன்றதற்கு வாய்ப்பு எண்ணங்கள் இருக்கும்போதே எண்ணங்களோடு இணைச்சிக்காமல் இருக்கிறது மோட்சம் எண்ணங்கள் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறது எத்தனையோ உலகத்தில் பொருள் இருக்குது ஆப்ஜெக்ட் இருக்குது அது மாதிரி எதுவும் ஒரு புறப்பொருள் நிலையற்ற மதிக்க தேவையில்லாத ஒரு புறப்பொருள் எதுன்னா இவ் உடலும் உள்ளமும் உள்ளத்தில் இருக்கும் எண்ணங்களும் அவ்வளோதான் உலகத்தில் எத்தனையோ சாமான் இது வரும் போகும் இது புறக்கும் சாகும் இதுக்கு வியாதி வரும் திடீர்னு உடம்பு செல்லாமல் போகும் அப்புறம் கொஞ்சம் நேரம் சரியாகும் ஆக இதெல்லாம் மதிக்க தேவையில்லை அவ்வளோதான் அக மதம் வி சிச்சக்தி ஸ்வரூப மாற்றஹாங்கிறார் சங்கராஜர் சிச்சக்தி ஸ்வரூப மாத்திரா பிரத்யரேவ பிரத்யேஷு அவசிஷ்டத்தையா லட்சியத்தே எல்லா எண்ணங்களிலும் அது சாமான்யமாக காணப்படுகிறதுங்கிறார் எல்லா அறிவிலும் அது எல்லா விசேஷ ஜானங்களிலும் அந்த சாமானிய ஜானம் விளங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு எண்ணங்களையும் விசேஷ ஜியானங்கிறார் ஒவ்வொரு விசேஷ ஜானங்களிலும் ஒரு சாமானிய ஜானம் இருந்து கொண்டு இருக்கிறது சாமானிய ஜானம் இல்லாமல் விசேஷ ஜானம் இல்லை பொது எல்லாத்துக்கும் இந்த விதி ஆக இந்த இதிலே மைத்ரேய பிராமணத்துலெலாம் இருக்குது அதாவது சாமானிய சப்தம் விசேஷ சப்தம்பர் இப்போ வந்து சாமானிய சப்தங்கிறது ஒரு ஸ்ருத்தி வச்சுக்கிறாங்க அது சாமானிய சப்தம் அதில் தானே விசேஷ சப்தங்கள்லாம் உண்டு பண்ணுறாங்க பாடுறது ராகங்கள்லாம் இருக்கே ஒரே சத் சவுண்டு தானே சவுண்டில் இவ்வளோ விதமான ஆலாப்பனை இத்தனை விதமான ந நிறவல் எல்லாம் பண்ணுற சங்கத்தியெல்லாம் போடுறான் எப்படி சாமானிய சப்தம் இல்லாமல் விசேஷ சப்தம் கிடையாது அது மாதிரி சாமானிய ஜானம் இல்லாமல் சாமானிய ஜானம்னா என்ன ஞானமே சாமானியம் ஆக ஞானம் சாமானியம்னால் சமானம் சமானஸ்ய பாவகா சாமானியம் ஆஹ என்னது ஜென்ரலாக காமனாக இல்லாமல் ஸ்பெஷல் கிடையாது சொல்கிறார் சங்கராஜர் பிரத்யேகரேவா பிரத்யேயேஷு அவிசிஷ்டத்தையா இன்னும் வியாக்கியானக்காரலாம் சொல்கிறாங்க பிரத்யேயாஸ்து ந எண்ணங்களே ஒரு எண்ணமே இன்னொரு எண்ணத்தை ஒளிர்விப்பதில்லை ஞாபகம் ஒரு எண்ணத்தை இன்னொரு எண்ணம் அறிகிறது என்று கருதாதீர்கள் எண்ணங்களே ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு வச்சுக்கலாமா அப்படின்னா பிரத்யேயாஸ்து ந பிரத்யேயதர்சினா ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை அறிகிறது அப்படிங்கிறது சரியில்லை நகி பிரத்யேயா சுயமேவ ஆத்மானம் திரஷ்டும் அலம் எண்ணங்கள் தங்களை தாங்களே அறியாது எண்ணங்கள் ஜடமாக இருப்பதால் எண்ணங்கள் தங்களை தாங்களே அறியாது ஒரு எண்ணம் மற்றொரு எண்ணத்தையும் அறியாது நல்ல ரெண்டு வார்த்தை சொல்கிறேன் எண்ணங்கள் ஒரு எண்ணம் மற்றொரு எண்ணத்தை அறியாது எண்ணங்களே தங்களை தாங்களே அறியாது அறியாது அது ஏன் முடியாதுன்னா எண்ணங்களே தன்னைத்தானே அறியணும்னா அதில் திரும்பவும் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் ப்ராப்ளம் வரும் கர்த்திருக்கர்ம விரோதம் வரும் ஜடம் ஜடத்துக்கு ஏதாந்த சக்தி அப்புறம் ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை அறியணும்னா ரெண்டு எண்ணம் ஒரே நேரத்தில் இருக்கணும் அப்படி இருக்காது இந்த எண்ணம் அந்த எண்ணத்தை அறியணும்னா அந்த எண்ணம் காண போயிடும் ஆகினால் நாட் பாசிபிள் அதனால் தஸ்மாத் நாப்பி ஏக பிரத்ய பிரத்யாந்தரம் பசியேத் தற்காலே பிரத்யாந்தர அபாவாதேவ போயிடும் ஆகினால் தஸ்மாத் எனவே தேர் ஃபோர் சாட்சி சைத்தன்யமேவ சர்வ பிரத்யதரிசி சாட்சி சைத்தன்யந்தான் எல்லா எண்ணங்களையும் அனைத்து எண்ணங்களையும் அறிபவன் நான் எத்தனை எண்ணங்களை நான் அறிஞ்சிருப்பேன் இது வரைக்கும் வாழ்க்கையில் இப்போ எத்தனை எண்ணங்கள் போயிகிண்டே இருக்குது ஓடாம விடாமல் தண்ணி ஆற்றங்கள் இல்லை போயிண்டே இருக்கிற மாதிரி எத்தனை விறத்தி பிரவாக போயிண்டே இருக்குது அதனால தான் தியானத்துக்கு என்ன சொல்கிறோம் சஜாத்திய விற்த்தி நிவத்தி பூர்வக விஜாத்திய விற்த்தி நிவிறிபூர்வக சஜாத்திய விற்பி பிரவாக தியானம் தியானத்துக்கு லட்சணமே தானே அதாவது தேவையற்ற எண்ணங்களை நீக்கி தேவையான எண்ண ஓட்டத்திலேயே மனதை வைப்பதற்கு பெயர்தான் தியானம் நீங்கள் நினைக்கலாம் தக்ஷாமூர்த்திக்கு அஷ்டோத்தரம் சொல்கிறோம் ஓம் சத்குரவ் ஏ நமக ஓம் சத்கிருத ஏ நமக ஓம் சாட்சாத் பிரம்ம ரூபா ஏ நமஹா அப்படின்னு சொல்லி லக் அர்ச்சனை சொல்லிகிட்டே வந்து நாமங்கள் வேற அந்த நாமங்களுடைய பொருள் ஒன்று அதுதான் சஜாத்திய விற்பி பிரவாக ஒரு பொருளை பற்றியே நிறைய சொல்கிறது ஓ கண்ணே போற்றி மூக்கே போற்றி காதே போற்றி அப்புறம் ஒரே பொருள் தானே ஒரே வஸ்துவில் இருக்கிற அவயவங்கள் தானே அது பேர் சஜாத்தீயம் சஜாத்தீய விறத்தி பிரவாக இதுதான் தியானத்துக்கு லட்சணங்கள்லாம் இருக்குது ஆஹா இதை சொல்லி நான் அந்நியத்து துவாரம் அந்தராத்மனா விஜானாய விதைத் தவிர வேறு வழி இல்லைங்கிற பிரதிபோத விதித்தம் மதம் எண்ணங்களை அறிவது எதுவோ அதுவே ஆத்மா ஆனால் உண்மையில் அறிகின்ற தன்மையையும் நீக்கிவிட வேண்டும் இது அடுத்த பாடம் என்ன பண்ணுறோம் சர்வ பிரத்யேய தரிசி சர்வ பிரத்யேய தரிசின்னு சொன்னால் சர்வ விரத்தி சாட்சி அனைத்து எண்ணங்களையும் அறிபவன் சாக்ஷி மறந்து போகிறதுங்கிறது மைண்டோட குணம் எத்தனையோ எண்ணம் வந்தது அத்தனை நிறைய மறந்து போயிடுத்து நல்ல வேலை மறந்து போயிடுச்சு எல்லாம் ஞாபகம் இருந்தால் சம்சாரம் எவ்வளோ பெருசாக இருக்கும் இப்போவே போனவா இத்தனை வாரமாக படித்ததெல்லாம் எவ்வளோ ஞாபகத்தில் இருக்குது நமக்கு தேவையில்லை ஒன்று ஞாபகம் இருந்தால் போகிறோம் சுவாமி கேனோபன் இடத்துல ஒரு மந்திரமும் ஞாபகம் இல்லை அது சொன்ன அர்த்தமும் ஞாபகம் இல்லைன்னா ஒன்று மாத்திரம் ஞாபகம் இருந்தால் போகிறோம் எது என்னது நான் வந்து இந்த வரையறைக்குட்பட்ட சரீரமோ மனசோ எண்ணங்களோ இல்லை இது புரிஞ்சுதுன்னா இதை என்ன பெரிய பிரயோஜனம் அது புரிஞ்சால் மாத்திரமில்லை அது பலப்படணும் எப்போ பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி இந்த உடம்பும் மனசும் வந்து முன்னாடி முளைச்சு நாம் பிரிச்சு இப்படின்னு நினைக்காம இருந்தால் சரி அதுதான் பாடம் இது மறக்குமா இது மறக்காது எவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கோ எவனுக்கு எல்லாம் மறக்கிறதோ அவனை மறக்க முடியுமா ஞாபகம் எனக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு மறதி இருக்குன்னு மறதியும் ஞாபகம் எதோட குணம் ஏன் குணமா மனசோட குணம் அது இதுக்கு சுவாமிஜி ஒன்று கூட ஞாபகமே வச்சுக்க முடியல இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு ஒரு ஜபம் சொல்லிக் கொடுங்க ஒன்று இன்னும் வந்து அகங்காரம் தடிக்குமா குறையுமா அதுக்கு பண்ணலாம் ஜப்பங்கள்லாம் பண்ணலாம் அது வேற விஷயம் அப்போ என்ன எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் மறதியும் என்ன சேர்ந்ததே கிடையாது உண்மைதானே ஞாபகமும் மறதியும் மனசோட குணங்கள் மற்ற ஸ்மிருதி ஞானம் அப்போக அப்படியா சௌரியமா போச்சு கேனோபனிஷத்தை மறந்துள்ளாமே அப்படி அர்த்தத்தில் சொல்லலை அந்த ஏதாவது மறதியினால சில பேருக்கு மறதியை பற்றி கவலை ஐயோ மறந்துட்டேனே மறந்துட்டேனே மறந்துட்டேனே நல்லதாக போச்சு ஞாபகம் வந்துடுச்சுன்னா ஒரே குஷி ஆ எனக்கு மறக்கவே இல்லை ஞாபகத்துக்கு வந்துடுச்சு ஒரே சந்தோஷம் ஞாபகம் இருந்தால் என்ன மறந்து போனா என்ன திடீர்னு நடுப்புற ஞாபகம் வந்தா என்ன ஏன் கவலைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் எனக்கு நினைவாற்றல் இருக்கிறது என்று ஏன் குதிக்கிறாய் அப்புறம் என்ன திடீர்னு ஒரு நாளைக்கு வந்துடுறதுக்கு என்ன என்னவோ பேர் என்னது அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க அம்னீஷியாவா டெமன்ஷியா ஆ டைமன் மறந்து போயிடுத்துன்னு ஒரே துக்கம் எல்லாம் என்னென்னா இண்டிவிஜுவாலிட்டியோட ப்ராப்ளம் தன்னுணர்வனுடைய பிரச்சனை இதெல்லாம் எனக்கு மறந்து போச்சே நான் இப்படி ஆயிட்டேன்னு அப்படின்லாம் நினைக்கிறோமே அதை பற்றி டோன்ட் கேர் அதெல்லாம் வந்து இதை போய் புள்ள இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு இந்த உடம்பு சாக போகிறது தினம் நமக்கு தூக்கம் வேறு தேவைப்படுறது பகவான் மறக்க வச்சா என்ன நமக்கு புரிய வேண்டியது புரிஞ்சாச்சுன்னா போறோம் ஆஹா அத்தா பிரத்ய பிரத்யேகாத்மதையாக விதித்தம் பிரம்ம பிரத்ய நல்ல வேர்டு போடுறார் ஷங்கராஜர் பிரத்ய பிரத்யேகாத்மதையாக விதித்தம் பிரம்ம எதா ததா தத் மதம் மதம்னு சொன்னால் சமயக் தரிசனங்கிறார் ஷங்கராஜர் தத் சமயக் தரிசனம் இத்தர்த்தா பிரதிபோத விதித்தம் மதம் பிரத்ய பிரத்யகாத்மதையா விதித்தம் எண்ணங்களுக்கெல்லாம் எண்ணுபவன் மாறுவதில்லை எண்ணங்கள் மாறுகின்றன புரியுறது இல்லையா எண்ணுபவன் மாறுவதில்லை எண்ணங்கள் மாறுகின்றன எண்ணுபவனும் உணர்வின் கோணத்தில் உண்மையில்லை ஆகவே எனக்கு எண்ண வேண்டிய அவசியம் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணின்ட்டுருப்போம் ஆனால் நான் எண்றேன் நான் திங்க் பண்ணுறேங்கிறத திங்கிங் பர்சன்ங்கிறது கூட இண்டிவிஜுவாலிட்டி தான் என்னால் இந்த திங்கிங் பர்சனையும் என்ன பண்ணுவோம்னா அது இருந்தால் அதுவும் ஒன்று தானே உலகத்தில் எத்தனையோ சேமானிருக்கு ஓ திங்க் பண்ணுறது போல பண்ணிட்டுருக்கட்டும் ஐஆம் என் திங்கருங்கிறதும் தப்பு அகம் பிரம்மாஸ்மி அதாவது என்னை சார்ந்திருக்கும் தன்னுணர்வுக்கு இருப்பு தருகிறேனே ஒழிய ஆனால் நான் தன்னுணர்வு அல்ல ரொம்ப டீப் தான் அதனால் நான்கிறது ஜாகிரதையாக இருக்கணும் ஆன பொருள்கள் அனைத்திலும் விளங்கும் தூய அறிவுனர் ஜோதி நான் பாரதியார் பாட்டு அதோடு நிறுத்திக்கணும் அதனால் அத்த பிரத்ய பிரத்யகாத்மதையா விதித்தம் பிரம்மா அதுதான் பிரம்மன்பா விசேஷச்சைதின் வழியாக விசேஷைதான் இங்கே என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா ஜீவாத்மா சாமானிய சைத்தன்யம் பிரம்மன் விஷேஷைத்தியம் வந்து ஆத்மா ஜீவாத்மா விசேஷைத்தியம் வந்து என்னது ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் விசேஷச்சைத்தயங்கிறது வியச்சைத்தியம் வியச்சைத்தியம் பிரதிபிம்பைதன்யம் மித்யா சைதன்யம் இன்னொரு பாஷையில் சொன்னால் மித்யா சைதன்யம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை அதுக்கு இருப்பு கிடையாது அது மாயா காரியம் நம்ம எல்லாரோட இண்டிவிஜுவாலிட்டியும் மகா மகா மாயை மாமியாருடைய இண்டிவிஜுவாலிட்டியும் மருமகளுடைய இண்டிவிஜுவாலிட்டியும் என்னதுன்னா ஏன் சுவாமி அது மாத்திரம் சொல்கிறீங்கன்னா சரி பாஸோட இண்டிவிஜுவாலிட்டியும் வேலை பார்க்குறனுடைய இண்டிவிஜுவாலிட்டியும் மகாமக மாதம் இல்லை ப்ரைம் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்னன்னா அதுக்காக வேதாந்தத்தை நம்ம எப்போ பார்த்தாலும் பேசின்னு இருக்க மாட்டோம் ஆனால் எப்போ தேவையோ இதுக்கெல்லாம் ரொம்ப ரியாலிட்டி கொடுத்து ரொம்ப துக்கப்படுற போது ரியாக்ஷன்லாம் ஆரம்பிக்கிற போது தான் வேண்டாம் எத்தனைக்கு தான் பண்ண போகிற இந்த உலகம் காலங்காலமாக இருக்கப்பா எத்தனை பேர் வந்துட்டு போயிருப்பான் எத்தனை ராஜாக்களை இந்த உலகம் பார்த்துருக்கோம் நீ எத்தனை பேரை பார்க்க போகிறது என்ன பரமசாஸ்வத்தமாக விட்டு தள்ளு முடிஞ்சு போச்சு அப்படி நீ எவ்வளோதான் கஷ்டப்பட்டு எத்தனை வருஷத்துக்கு தான் என்ன பண்ணினாலும் எத்தனை நாளைக்கு நிற்கும் அது அப்படி கேட்போம் இப்படியே கேட்டுருந்தால் என்ன தான் பண்ணுறதுனா உனக்கு அதில் புத்தி இருந்தால் பண்ணிட்டு போ அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ செய்கிறதும் மாயை நீ இந்த உலகத்துக்கு இவ்வளோ தூரம் சத்தியத்துவம் கொடுத்து ரியாலிட்டி கொடுத்து இதுக்காக சுகதுக்கட்டு இருந்து ஏன்னா அது உன்னோடய பிரச்சனை அதையும் நான் வேடிக்கை தான் பார்க்க முடியும் ஏன்னா உனக்கு ஞானபலம் வரும்போது இந்த உண்மை புரியும் ஆகையினால உனக்கு அதை பற்றி நான் நினைக்கிறதில்லை ஏன்னா உனக்குங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாறி நான் நீங்கிறதே பிரச்சனை இது விஷயமே இல்லை சொல்லி முடிச்சுடுவோம் ஓரளவுக்கு மேலே இது ரொம்ப பேசுனா எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும் ஏன்னா அது இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க எது பிரபலம்னு அகம் பிரம்மாஸ்மி விற்பிஜானம் பிரப ஏன்னா சாமானியம் இதுனா இதெல்லாம் இருக்குது என்னது இதில் நிறைய குணங்கள்லாம் இருக்குது ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் எல்லாம் ரசிக்கலாம் இதில் ஒன்றுமே ரசிக்கிறதுக்கு என்ன இருக்குது ரசிக்கனாவது ரசிக்கப்படுற வஸ்துவாவது ஒன்றுமே கிடையாது ஆஹ சமியக் தரிசனம் ததேவ மதங்கிற மதங்கிற பதத்துக்கு சம்மக் தரிசனம் இதை பார்க்கணும் இது மற்றதெல்லாம் என்ன தரிசனம் சம்மக் தரிசனத்துக்கு ஆப்போசிட் என்ன அசமியக் தரிசனம் அதாவது தெளிவில்லை இதுதான் இது வாழ்க்கையை பற்றி தெளிவான பார்வை இதுவே இதுவே நான் யார் என்கின்ற உண்மையில் இதுவே தெளிவான பார்வை சமயக் தரிசனம் இந்த உடம்பு மனசை நாம் நினைச்சுக்கிறதெல்லாம் என்னதுன்னா சம்மக் தரிசனம் இல்லை அதெல்லாம் வந்து அசம்யக் தரிசனம் அப்படிங்கிறார் ஏன்னா எது சமயக் தரிசனம் மோட்ச காரணம் மற்றதெல்லாம் பந்த காரணம் இண்டிவிஜுவாலிட்டி பந்த காரணம் பிரம்ம தரிசனம் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது மோக்ஷாதனம் மோட்ச ஜானம் மோக்ஷதர்சனம் இதோடு முடிஞ்சு போச்சுங்கிறார் சர்வ பிரத்யேக தரிசித்வே உபஜன அபாய வர்ஜித திருக்ஸ்வரூபதா நித்தியத்துவம் விசுத்தவரூபத்துவம் ஆத்மத்துவம் நிர்விசேஷதா ஏகத்துவம் சர்வபூதேஷு சித்தம் பவேத் இப்படி சர்வப்பிரத்தையை தரிசித்துவே எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை அறிந்துவிட்டால் அதுவே நித்தியம் அதுவே தூய்மையானது அதுவே ஆத்மா அது எந்த விதமான குணங்களும் அற்றது அது ஒன்றுதான் அனைத்து அனைத்து உடல்களிலும் விளங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கென்று தனியாக லட்சணங்கள் இல்லை ஆகாயம் போலங்கிறார் வியோமன இவாதிஷு என்ன அவரோட லாங்குவேஜ் வியோமனம்னா ஆகாஷம்ஷு என்ன சொல்றார் குடத்துக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் மலையில் இருக்கிற குஹக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ்ங்கிறார் கிரி குஹாதிஷ வியோம்னஹா இவ எங்கே இருந்தால் கிரி குஹைக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸாக இருந்தேன்னு இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸாக இருந்தேன்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஸ்பேஸ் குடத்தையோ குகையோ இல்லைங்கிற அது மாதிரி எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கு எல்லா உபாதியும் நான் அறிவால் நீக்கிறேன் விதித்த அவிதித்தாபியாம் அந்ந அறியாத அறியாததையும் அறிவதையும் அறிவையும் அறியாமையையும் ஒளிர்விக்கும் அந்த பேரறிவு இதுதான் சாஸ்திரத்தின் உபதேசம் இவ்வாறு நம்மை முற்றிலும் தூய்மையானவனாக உணர்த்தி உபனிஷத் நிறைவு பெறுகிறதுங்கிறார் அந்ந இத்திய ஆகம வாக்கியார்த்தா ஏவம் பரிசுத்தா ஏவ உபசம்ஹதோ பவதி இதோட டாபிக் முடிஞ்சு போயிடுத்துங்கிறார் திருஷ் அதுக்கு கொட்டேஷன் திருஷ்டேர் திருஷ்டா ஸ்ருத்தேர் ஸ்ரோதா மதேர் மந்தா விக்ஞா தேர் விஜாத்தா பிருகதாரண்ய கோபநிஷத் மூணு நாலு ரெண்டு இத்தி ஸ்ருத்தியந்தரம் அப்புறம் இதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணுறார் முக்கியமாக வைசேஷிக மதம் சாங்கிய மதம் சாங்கியம் வைசேஷிகம் அந்த மதங்கள் பௌத்தர்கள் இவங்கள்லாம் இந்த கான்ஷியஸ்னஸ்ஸை பற்றி இவங்களுடைய கருத்துக்கள் என்ன அது எவ்வளோ தூரம் சரி இல்லைங்கிறத சங்கராச்சாரர் இந்த பக்கத்தில் விசாரம் பண்ணியிருக்கார் இது பெரிய டிஸ்கஷன் இதுக்கு மற்ற ஆச்சாரியர்கள் இன்னும் டிஸ்கஷனை பெருசு பண்ணியிருக்காங்க இந்த பிரதிபோத விதித்தம் மதம் இந்த தூய உணர்வை பற்றிய ஆராய்ச்சியை சாங்கிய மதத்தினரும் இந்த தரிசனங்கள் மற்ற தரிசனக்காரர்களும் அதெல்லாம் பண்ணியிருக்கிறார்கள் அவங்களுடைய தரிசனத்துக்கும் இங்கே சொல்லிக் கொடுக்குறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பற்றி சங்கராச்சாரியர் விசாரங்கள்லாம் பெருசாக பண்ணியிருக்காரு உங்களுக்கு தகவலுக்கா சொல்கிறேன் அதை நம்ம இப்போ படிக்கலை ஆக அடுத்த லைன் என்னது ஆத்மனா விந்தத்தே வீரியம் வித்யா விந்த தே ஆத்மனா விந்தத்தே வீரியம் வித்யா விந்தத்தே அமிர்தம் இது வந்து ஞானத்தோட பலன் இப்போ ஆத்மாவினுடைய ஸ்வரூபமும் ஆத்மஜானமும் உபதேசிக்கப்பட்டது பிரதிபோத விதித்தம் மதம் ஒவ்வொரு விறத்தி ஞானத்திலும் ஒவ்வொரு விசேஷ ஜானத்திலும் அந்த சாமானிய ஜானம் விளங்கி கொண்டிருக்கிறது அந்த சாமானிய ஜானமே பிரம்மன் என்று அறிந்து கொள்வதே சம்யக்தரிசனம் அந்த சமயக் தரிசனத்தின் பலன் என்ன அப்படின்னா இந்த ஜானத்தோட பலன் வித்யா விந்தத்தே அமிருத்தம் அமிர்தத்வம் அமிர்தத்வங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கு அமிர்தத்வம்னா என்ன அமரணபாவம் அமரணபாவம்னா மரணமின்மை அப்படின்னு அர்த்தம் சங்கராஜேஸ்வரர் சுவாத்மனி அவஸ்தானம் தன்னை உணர்வாக உணர்ந்து கொள்வதே அமிர்தம் தன்னை உணர்வாக உணர்ந்து கொள்வதே அமிர்தம் சுவாத்மனி அவஸ்தானங்கிறது மோக்ஷம்னு சொல்கிறார் இந்த இடத்துல இதுதான் மோக்ஷங்கிறார் தன்னை உணர்ந்து உணர்வாக உணர்ந்து கொள்வது அமிர்தம் மோக்ஷம் என்று புரிந்து கொள்ளணும் அமிர்தம் விந்தத்தே விந்தத்தே வித்தியா விந்தத்தே அமிர்தம் இங்கே முதல்ல அமிர்தம் எடுத்துக்கிறார் சங்கராஜர் சாதாரணமாக இப்படி பண்ண மாட்டார் ஆர்டராக தான் போவர் இங்கே அப்படி சொல்கிறார் இந்த சமயக் தரிசன பலம் பிரதிபோத விதித்த பலம் ஒவ்வொரு விசேஷ அறிவிலும் அந்த சாமானிய அறிவு இருக்கிறது என்ற சமயக் தரிசனத்தினுடைய பலன் என்னன்னா மோக்ஷம் உணர்வாக தன்னை உணர்ந்து கொள்கிறான் எண்ணங்களோடு தன்னை இணைத்து கொள்வதில்லை எண்ணங்களை மதிப்பதில்லை எண்ணங்களை பொருட்படுத்துவதில்லை பிறர் எண்ணங்களுக்கும் இவன் உயிர் கொடுப்பதில்லை தன்னை சார்ந்து இயங்கக்கூடிய எண்ணங்களுக்கும் உயிர் கொடுப்பதில்லை அந்த எண்ணங்களுக்கு உரியவனாக தன்னை கருதி கொள்வதும் இல்லை எண்ணங்களுக்கு உரியவனாக தன்னை கருதிக்கொள்வதும் இல்லை ஆக தன்னை உணர்வாக உணர்கிறான் அப்படி உணர்ந்ததுனால என்னாகிறது அந்த உணர்வாக உணர்ந்து கொள்வதே முக்திங்கிறார் அப்படி உணர்வாக உணர்ந்து கொள்வதே முக்தி இப்போ தான் ஸ்வஸ்தமாயிட்டான் இதுவரைக்கும் பரஸ்தமாயிட்டான் ஸ்வஸ்தா பரஸ்தஹா கேட்டுருக்கீங்களோ ஸ்வஸ்தகானா என்ன அர்த்தம் ஸ்வஸ்தமாக இருக்கான்னா வந்து உடம்பில் பிரச்சனை இல்லைன்னா ஸ்வஸ்தமாக இருக்காங்கிறோம் இங்கே அந்த அதெல்லாம் இல்லை சம்சாரி அஸ்வஸ்தகா தான் அல்லாததோடு தன்னை இணைத்து கொண்டு இருப்பவன் அஸ்வஸ்தன் தான் அல்லாததிலிருந்து தன்னை பிரித்து கொண்டு பிரித்து கொண்டு விட்டாலே போகும் ஸ்வஸ்தனாயிடுவோம் அஸ்வஸ்தகா ஸ்வஸ்தா பரஸ்தகா அஸ்வஸ்தா எல்லாம் ஒன்றுதான் பரஸ்தகான அர்த்தம் இன்னொன்னோட சேர்ந்துருக்கான்னு அர்த்தம் உடம்பு மனசோட சேர்த்து நட்டான் ஒருத்தன் அப்படின்னா அவன் பரஸ்தகா உடம்பு மனசுலேருந்து தன்னை பிரிச்சுன்னு விட்டான் அறிவால் ஏன் வச்சுக்கோங்க ஃபிசிக்கலாக பிரிக்க முடியாது எல்லாம் ஞானத்தினால் பிரிச்சுக்கிறது என்னை பற்றின என்னோடைய ஆட்டிடியூட நான் மாற்றினுட்டேன் நான் யாரோடையும் என்னை கம்பேர் பண்ணலை எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தா என்ன படித்தவனாக இருந்தா என்ன யாரோடையும் நான் கம்பேரே பண்ணலை எப்பேற்பட்ட மகானோடையும் என்னை கம்பேர் பண்ணி பார்க்கல அல்பமாக இருக்கிறவனோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கல ஈக்குவலாக இருக்கிறவரையும் கம்பேர் பண்ணி பார்க்கல ஏன்னா இது அத்தனையும் மிச்சியா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற போது நான் என்ன பண்ண போகிறேன் ஆக எதோடையும் என்னை சேர்த்துக்கொள்ளவில்லை ஆக உணர்வாக உணர்ந்து கொள்ளாது இது வரைக்கும் நான் இதோட சேர்த்துண்டு அவஸ்தப்பட்டுவிட்டேன் அவஸ்தப்பட்டு நான் இதோட சேர்த்துக்கிறதுனால தான் நான் சம்சாரியாக காணப்படுகிறேன் இப்போ புரிஞ்சு போச்சு இது தவறாக பண்ணின் என்னுடைய ராங் நோஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டேன் என்னுடைய தவறான கருத்தை நீக்கிவிட்டேன் என்னை பற்றி வேதாந்தம் கேனோபனிஷத் படிப்பதற்கு முன்னால் என்னை பற்றியும் பிறரை பற்றியும் நான் என்னெல்லாம் என்ன என்னை பற்றி வச்சுப்போம் பிறர் அது அண்டர்ஸ்டூட் என்னவெல்லாம் எண்ணம் வச்சிருந்தேனோ அந்த எண்ணமெல்லாம் அப்படியே போயிடுது போகணும் என்னுடைய தன்னுணர்வுக்கு அவ்வளவு நான் பூஜை பண்ணினேன் இப்போ தன்னுணர்வை அடியோடு நீக்கிவிட்டேன் என்னை என்னை பற்றி எனக்கு இருக்கிற ஆட்டிடியூட் பாவனை முழுக்க போயிடுத்து என்னை வந்து ரொம்ப அல்பமாக நினைத்து கொண்டிருந்தேன் யாரை பார்த்தாலும் அல்பமாக நினச்சிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு பாவனை என்னுடைய ஞானம் மாறி போயிடுது என்னையும் நிறைவாக நினைக்கிறேன் யாரை பார்த்தாலும் நிறைவாகத்தான் பார்க்குறேன் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை எங்கே பார்த்தாலும் சரி இந்த குறைங்கிறது குறையாது நிறைதான் குறையாக காட்டுறது மாயை நிறைவின் மீது குறைகளை காட்டி கொண்டிருக்கிறது மாயாசக்தி அப்படின் சொல்லி யாரையும் குறை சொல்கிறது எல்லாத்துக்கும் மூல காரணம் மாயை அதுவோ கண்ணுக்கும் கருத்துக்கும் இட்டாத மாதிரி ஒரு மாதிரி வஸ்துவாக இருக்குது அதனால் அது மாயையை வந்து என்ன பண்ணுறதுன்னா நரூபமசேக தத்தோபலபியே அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அசங்கசஸ்திரேண சித்வா அதை போய் நீ பேசின்ட்டுருக்கவிடாது அதோட நீ அதை இக்னோர் பண்ணுங்கிற மாயையை மதிக்காதே மாயையின் செயல்களையும் மாயையையும் நீ பொருட்படுத்தாதே உணர்வையே உணர்ந்து உணர்விலேயே நிலைத்திரு அவ்வளோதான் பிரதிபோத தஸ்மாத் பிரதிபோத விதித்தமே மதமித்தியபிப்பிராய்மாத் விந்தத்தை யதோக்தாத் பிரதிபோதாத் அமிர்த விந்தத்தைங்கிறது அந்த மதாத்துங்கிறார் சங்கராஜர் அந்த மதத்தினால் ஒவ்வொரு விற்பிஞானத்திலும் விளங்குகின்ற அந்த சாமானிய சைத்தன்ய ஜானத்தினால் அமிர்தத்வம் விந்தத்தை அமிர்தம் விந்தத்தை அமிர்தம் விந்தத்தை ஆக சொல்கிறார் தஸ்மாத்து பிரதிபோத விதித்தமேவ மதம் இத்தியபிப்பிராய் பிரதிபோத விதித்தங்கிறது எப்படி சொண்டு வர்றார் சொன்னால் மோக்ஷம் விந்தத்தை இந்த போதம் போதம் பிரதிபோத விதி விதித்தாத்மகாத் பிரதிபோத விதித்தினால் இப்படி சொல்கிறேன் ஒவ்வொரு அறிவிலும் விளங்குகின்ற அந்த பேரறிவை அறிவதன் மூலம் முக்தி அடையப்படுகிறதுங்கிறார் முக்தி அடையப்படுகிறது எனவே பிரதிபோத விதித்தம் சம்மக் தரிசனங்கிறார் முக்தி அடையப்படுவதால் இது சிறந்த தரிசனங்கிறார் தஸ்மாத் பிரதிபோத விதித்தமேவ மதம் இத்தியபிப்பிராய போதசி பிரத்யேகாத்ம விஷயத்துவஞ்ச மதம் அமிர்தத்வே ஹேது ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது மோட்சத்துக்கு காரணம் இன்னொரு அனாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுனால அமிர்தத்வம் ஏற்படாது தன்னை அறிவதனால்தான் முக்தி பிறவற்றை அறிவதனாலோ பிறவற்றை பக்தி பண்ணுவதனாலோ முக்தி அல்ல அப்படி அர்த்தம் வேறு எதையோ பண்ணி எனக்கு வேறாக ஒரு பொருளை உயர்ந்ததாக கருதி அதை வழிபடுறதுனால மோட்சங்கிறது துவைத கிரந்தங்கள் அத்வைத கிரந்தம் என்ன சொல்கிறதுன்னா தன்னையே தானும் இறைவனும் ஒன்று இறைவனுடைய இருப்பும் என்னுடைய இருப்பும் ஒன்று இறைவனுடைய உணர்வும் என்னுடைய உணர்வும் ஒன்று இறைவனுடைய ஆனந்தமும் என்னுடைய ஆனந்தமும் ஒன்று சகா சச்சிதானந்தா அகம் சச்சிதானந்த சர்வம் சச்சிதானந்தமயம் ஆகையினால் ஆத்மாவாகவே தெரிஞ்சாத்தான் மோட்சம் பகவானை தனக்கு வேறாக தெரிஞ்சு இந்த ஜீவன் அப்புறம் எப்படியெல்லாம் கிளம்பும் எந்த வழியாக போகும் இறைவனோட இரண்டரை கலக்கிறதுன்னு சொன்னால் அது என்னெல்லாம் நடக்கும் இரண்டரை கலக்கிறதுங்கிறது ஒரு ஈவெண்ட்டா ஒரு நிகழ்வா அது அது எப்படிப்பட்ட நிகழ்வு அப்படின்லாம் கேட்டால் உனக்கு இதில் ஸ்ரத்தை இல்லை நீ தீர்மானம் உனக்கு அவன் என்ன சொல்வான்னா உனக்கு இதில் நம்பிக்கை இல்லையா விட்டுருப்போம் சொல்ல முடியும் அங்க பதில் லாஜிக்கலாக ஆன்சர் பண்ண முடியாது அதனால சொல்றார் எப்பவும் அவர் இருக்க அவரை விட்டு நம்ம பிரிய முடியாது நம்மை விட்டு அவர் பிரிய முடியாது அப்படிங்கிற கருத்து என் நெஞ்சில் இருக்கலாம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வ சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்டன நான் வந்து ஜீவனா நினைச்சுருந்தேன் என்ன சிவனா புரிஞ்சு சிவன்தான் தவன ஜீவனாக நினச்சிது ஜீவனாரன்ன சிவனாரென்ன வேறில்லை ஜீவனார் சிவனாரே அறிந்துள்ளார் ஜீவனார் சிவனாரை அறிந்த ஜீவனார் சிவனார் ஆயிட்டிருப்பரே ஆகையினால் ஜீவ ஜீவையேவ சதா சிவகா சிவையேவ சதா ஜீவகா அதனால்தான் எல்லா பூஜைகள்லையும் வழிபாட்லேயும் பார்த்தா இருக்குது ஆனால் அது பாவனைன்னு சொல்லிவிடுறாங்க பாவனை இல்லை ஃபேக்ட் தான் அது ஒரு இமேஜினேஷன் நம்ம நினச்சிக்கிறோம் பகவான் நானும் வேறு வேறு ஆனால் ஒன்று மாதிரி பாவனை பண்ணிக்கணும் அப்படின்னு பாவனை இல்லை நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதுதான் உண்மை அதுதான் இங்கே பாடும் ஆகா ஆத்மத்வாது ஆத்மனகா அமிர்தத்வம் நிர்நிமித்தமேவ ஆத்மா என்றும் அழியாதது எனவே அமிர்தத்வம் என்பது சரிதானேங்கிறார் ஆத்மா என்றும் அழியாதது அது சரிதானே ஏவம் மர்த்தியத்துவம் ஆத்மனஹா எது அனாத்மத்துவப் பிரதிபத்தி நான் வந்து செத்து போயிடுவேன்னு நினைக்கிறது நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது அறியாமை உடலுக்கு இறப்பு இயல்பானது ஆகையினால இந்த அறியாமைனால் நீ உனக்கு இறப்பு இருக்குதுன்னு நினைக்காது உனக்கு இறப்போ பிறப்போ இல்லை என்பதை உணர்ந்து கொள் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாக பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு ஆக பிறப்பு இறப்பு ரெண்டும் சேர்ந்தது தான் ஆ பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அமிர்தத்வம் ஆ அமிர்தத்வம் என்பது அடையப்படுவதல்ல அமிர்தத்வம் என்பது மரணமிலா பெருவாழ்வு என்பது அடையப்படுவதல்ல நாம் எப்பொழுதும் மரணம் இல்லாதவர்கள்தான் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வதுதான் மரணமிலா உணர்ந்து கொண்டு இந்த உடல் வாழ்க்கையில் வாழ்வது தான் மரணமிலா பெருவாழ்வுன்னு சொல்லிக்க வேண்டியது அதுதான் அப்புறம் சரி ஆத்மனா விந்தத்தே வீரியம் வித்தியா விந்தத்தே அமிர்த்தம் என்ன வித்தியா விந்தத்தே அமிர்த்தம் ஆத்ம வித்தியா அமிர்தம் விந்தத்தே ஆத்ம வித்தியினால் அமிர்தம் அமிர்தத்துவம் அடையப்படுகிறது புனய யோக்த ஆத்மவி அமத்தம் விந்தே இப்படி படிக்கணும் வித்தையா விந்த அமிரோதவித்தமிர வித்தியா அமிரே இப்படி படிக்கணும் பிரதிபோதவித்தமிரமவி அமத்தம் விந்த அப்புறம் என்னதுன்னா ஆத்ம விந்த வீரியம் வீரியம் ஆன விந்த வீரியம் நலம் சாமியம் என்ன சாமியம் வீரியம் சங்கராச்சாரிய உதாரணசுழர் லனசாயமிரோஷதி தபோயோகம் வீரியம் மருத்துவம் நனோதினோவித்தாவது பணத்தினால ஆள்னாலேயோ மந்திரத்தினாலேயோ மருந்துகளாலேயோ தவத்தினாலேயோ யோகத்தினாலேயோ உண்டாகிற பலம் சாவை தடுக்காதுங்கிறார் மரணத்தை தடுக்காது தன சகாய தன சகாய மந்திர ஓஷதி தபோ யோக கிருத்தம் வீரியம் மிருத்தியும் அபிபவித்தும் ந சக்னோதி அதை வந்து ஓவர் பவர் பண்ண முடியாது என்ன தான் நீ தபஸ்வியாக இருந்தாலும் என்னதான் யோகியாக இருந்தாலும் மரணத்தை நீ தவிர்க்க முடியாது ஆகவே நீ இதெல்லாம் பண்ணி பணத்தினாலேயும் ஆழ்பலத்தினாலேயும் மந்திரத்தினாலையும் ஜபத்தினாலேயும் இதனாலேயும் எல்லாம் பண்ணிவிடலான்னு நினச்சுடாதே அதுக்கெல்லாம் வீரியம் கம்மிங்கிற ஆகா ஆத்மனா விந்தத்தே வீரியம்னா நான் ஆத்ம ஜானேன வீரியம் விந்தத்தே ஆத்மனா அனித்ய வஸ்து கிருதத்துவாத் அதெல்லாம் அனித்தியங்கிறார் ஆத்மவித்யா கிருத்தம் தூ வீரியம் ஆத்மனா விந்தத்தை ஆத்மனா விந்தத்தை வீரியம் என்ன போடுக்கணும்னா ஆத்மவி வீரியம் விந்தத்தை ஆத்மவி அமிர்தம் விந்தத்தை அப்படி படிக்கணும் ஆத்மஜானத்தினால் பலம் அடையப்படுகிறது தைத்திரியோபனேஷத்தில் ஒரு மந்திரம் வருது இல்லையா கிமகம் கிமஹம் பாபம கரவமிதி சயேவம் வித்வானே தேத் அந்த இடத்துல ஸ்புருணூத்தேன்னா பலயத்தின்னு அர்த்தம் அதாவது ஞானம் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா இந்த உண்மையை புரிஞ்சிருந்த பிறகு நான் ஏன் புண்ணியம் செய்யாமல் போனேன் நமக்கு அந்த ஒரு இது வருது இல்லையா அது என்ன சொல்கிறது ஒரு குற்ற உணர்ச்சி நான் வாழ்க்கையில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கலாம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் இந்த அகம்பிரம்மாஸ்மி ஞானம் அதை நீக்கி விட்றதான் அந்த குற்ற உணர்ச்சி ஏன்னா தன்னுணர்வையே அழிக்கிறதுனால அந்த குற்ற உணர்ச்சி தன்னுணர்வு போகிறபோது குற்றணர்ச்சியும் போய் போயிடுதான் அது ரொம்ப அழகாக சொல்கிறது உபனிஷத் ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேத்தி குதா நபிபேத்தி கதா குத முதல்ல கதாச்சநேத்தின்னு ஒன்று இருக்குது குதஷ்ச்ச இந்த உண்மையை ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் தன்னை ஆனந்த ஸ்வரூபமாக பிரம்மமாக புரிந்து கொண்டு விட்டானேயானால் நபிபேத்தி குதஷ்ச்சநேத்தி எதனிடமிருந்தும் அவன் அச்சப்படுவதில்லை குதஷ்ட நேத்தி அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஷா ஏன்னா கர்மகாண்டத்தில் நியாயமான பயமெல்லாம் இருக்குது இப்போ சா கவர்மெண்டில் சட்டம் இருக்கலை இந்த தப்பு பண்ணினியானா உன்னை ஜெயிலில் போட்டுருவான் அப்படின்னா அந்த பயம் இருக்குமோ இல்லையா நியாயம் அது அந்த பயம் இருக்கணும் அது மாதிரி சாஸ்திரத்தினால் உண்டு பண்ணுற பயம் நீ அடுத்த ஜென்மாவில் கஷ்டப்படுவேன் இது இங்கேயே இந்த சட்ட இங்கே நீ சட்டத்தை மீறினியானால் இங்கே கவர்மெண்ட் உன்னோட தப்பு தெரிஞ்சதுன்னா பணம் வாங்குவான் டிஸ்டர்ப் பண்ணுவான் பலவிதமான பிரச்சனைகள்லாம் வரும் பயப்படுவேன் நீ எதனிடமிருந்தும் அச்சப்பட தேவையில்லைங்கிறது இந்த ஞானத்தை பெற்றுவிட்டால் நபிபேத்தி குதஷ்ட எதனிடமிருந்தும் அச்சப்பட தேவையில்லை அப்புறம் அடுத்த லைன் சொல்கிறது கிமஹம் சாதுனா கரவம் நான் ஏன் புண்ணியம் செய்யாமல் போனேன் கிமகம் பாபம கரவமிதி நான் ஏன் பாவத்தை செய்தேன் அப்படிங்கிற அந்த ரெண்டுன்னும் புண்ணியம் செய்யாம போனேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி நிறைய பாவத்தை செஞ்சுட்டேனேங்கிற குற்ற உணர்ச்சி ரெண்டுமே அவனுக்கு இருக்காதுன்னு சொல்கிறது உபனிஷ சொல்வது ரிமூவிங் கில்ட் ஏன்னா நம்ம நிறைய இருக்குது பாப புத்தி இருக்குது சட்டத்தை மீறணும் அது தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் மனசே குத்தும் நியாயமான மனசாட்சியை நம்மளை கொன்னுடும் அதுக்காக வேண்டினோடன கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணு சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணு பண்ண பாவமெல்லாம் போகட்டும்னு சொல் இதெல்லாம் அதெல்லாம் சொல்லுவோம் நம்ம ஏன்னா நம்மளை சுத்தம் பண்ணிக்கணும் நம்மளை தூய்மைப்படுத்திக்கணும் நிறைய ரிலிஜனே இதில் தான் சர்வை வாயின்னு இருக்குது எல்லாருக்கும் இருக்கிற குற்ற உணர்ச்சியவே அது என்ன சொல்கிறது அதை வச்சுட்டே நிறைய பேர் ரிலிஜன் சொல்லலை நிறைய இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அது மாதிரி மற்ற மதங்கள்லாம் என்னென்ன அவனுக்கு பாபம் அவனுக்கு ஏற்கனவே பாபிங்கிற எண்ணம் இல்லாட்டாலும் இவன் பாபி பாபி பாபி சொல்லி சொல்லி அவனுக்கு அந்த பாபத்தை போக்குறதுக்காக வாரம் வாரம் கன்ஃபர்ஷன்லாம் பண்ண வச்சு பண்ணுறாங்க இல்லையா ஆனால் உபனிஷத்து எவ்வளோ அழகாக சொல்கிறது பாருங்கள் ஏன்னா எல்லாத்துலேயும் இந்த அவனை நீக்கிறது கிமஹம் சாதுனா கரவம் கிமஹம் பாபம் அகரவமிதி சய ஏவம் வித்வானே தேத்மானம் ஸ்பிருணுத்தே இந்த உண்மையை தெரிந்த பிறகு இவன் பலமாகி விடுகிறான் நான் புண்ணியசாலியும் இல்லை நான் பாப்பியும் இல்லை அகம் பிரம்மாஸ்மி அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறான் அதனால் என்ன சொல்கிறது பலம் வந்துடுறதுங்கிறார் ஆத்ம வித்யா கிருதம் வீரியம் ஆத்மனா ஏவ அதாவது சங்கராச்சார என்னதான் பணம் வச்சுக்கோ பணமோ ஆள் பலமோ பணபலமோ ஆள் பலமோ மந்திரபலமோ மருந்து பலமோ தவபலமோ யோகபலமோ உண்மையில் முக்தியை தராது ஆத்ம ஜான பலங்கிறார் ஆத்மவித்யா கிருத்தம் து வீரியம் ஆத்மனாயேவ விந்த தே என்னிடத்தில் இருக்கிற வீரியம் எதனால் வந்ததுன்னா என்னால் தான் எனக்கு வந்தது நான் அந்நியா அனநிய சாதனத்துவாத் இன்னும் நுணுக்கமாக சொல்கிறார் இந்த வீரியமும் என்ன சார்ந்துதான் இருக்குது இந்த பலம் வந்து விடுறது இது ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் இந்த ஞானம் வர்றது என்ன ஞானம் வர்றது இண்டிவிஜுவல் இல்லைங்கிற ஞானம் வருது ஒரு ஜீவனுக்குத்தான் ஞானம் வருது என்ன ஞானம் வருது நான் ஜீவன் இல்லைங்கிற ஞானம் வருது அந்த ஞானம் அவனுக்கு பலமாக இருக்குது விவகாரத்தில் ஜீவனாக இருந்தால் கூட அவனுக்கு அந்த பலம் இருக்குது அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தினால்தான் இண்டிவிஜுவலுக்கே பலம் அப்படின்னு அர்த்தம் ஈவன்தோ இந்த ஞானத்துக்கு அப்புறம் இந்த இண்டிவிஜுவாலிட்டி கண்டினியூ பண்ணுறதுனால இந்த தன்னுணர்வு இந்த பேருணர்வு நான் என்று புரிந்து பிறகும் தன்னுணர்வு தொடர்வதால் அந்த தன்னுணர்வுக்கு வலிமை எங்கே இருந்து வருகிறதுன்னா உணர்வே நான் என்னும் அறிவிலிருந்து வலிமை வருகிறது அப்படி சொல்கிறார் உணர்வே நான் பேருணர்வே நான் என்கின்ற அறிவிலிருந்து வலிமை வருகிறது அதுதான் சொல்கிறார் ஆத்மவித்யா கிருத்தம் தூ வீரியம் ஆத்மனா ஏவ விந்ததே ந அந்யே ந அந்நா அனன்யசாதன ஆத்மவித்யா வீரியஸ்ததேவீம் மிருத்தியும் சக்னோத்து அபி அபிபவித்தும் ரொம்ப அழகான வியாக்கியானம் அதாவது ஆத்ம ஜானேன அமிர்தம் விந்தத்தே அமிர்தத்வம் விந்தத்தை அந்த அமிர்தத்வத்தை அடையிறதுக்கான ஆத்ம ஜானம் எதனால் வருதுனா இந்த இடத்துல ஆத்மனா விந்தத்தே வீரியம்னா ஆத்மாவினால்தான் ஆத்ம ஜியானம் வருது ஆத்ம ஜானத்தினால தான் மோக்ஷம் கிடைக்கிறது உணர்வினால்தான் வலிமையும் கிடைக்கிறது உணர்வினால்தான் முக்தியும் கிடைக்கிறது ஸ்ட்ரென்த் என்ன ஸ்ட்ரென்த் வருது உணர்வினால் என்ன ஸ்ட்ரென்த்து வருதுன்னா நான் உணர்பவன் இல்லை உணர்வே என்கின்ற அறிவு பலம் ஏற்படுகிறது அதுதான் அதனுடைய சூட்சம் நான் உணர்வே அப்படிங்கிற ஞான பலம் நான் உணர்பவன் அல்ல உணர்வே என்கிற ஞான பலம் ஏற்படுகிறது அதுதான் என்ன பண்ண முடியும்னா எனக்கு மரணம் இல்லைங்கிற உண்மையை எனக்கு புரிய வைக்கும் மிருத்தியும் சக்னோத்தி அபிபவிதம் எதா ஏம் ஆத்மவித்யா கிருதம் வீரியம் ஆத்மனா ஏவ விந்தத்தை அத்த வித்யா ஆத்மவிஷயா விந்தத்தை அமிர்தம் அமிரத்வம் ஆத்மாவை பற்றிய அறிவால்தான் அமிர்தத்வம் அடையப்படுகிறது நாயமாத்மா பலகீனேன லபியா பலகீனனால் இந்த ஆத்மாவை அடைய முடியாது சொல்லியிருக்கு எல்லாத்துக்கும் மூலம் அதுதான் பலமசி பலம் மய்தேஹி வீரியமசி வீரியம் மய்தேஹி இது துவைத்தம் மாதிரி சொல்லுவோம் ஆனால் அத்வைதம் ஏன்னா பேசினாலே துவைத்தந்தானே வரும் ஆனையினால ஆனால் அத்வைதந்தான் விஷயம் ஆக ஞானந்தான் முக்கியம் இந்த மந்திரம் வந்து ஆத்ம ஜியானத்துக்கு உபாயத்தையும் சொல்லி பிரதிபோத விதித்தத்துவத்தையும் சொல்லி அதனுடைய பலனையும் சொல்லுகிறது இதில் நிறைய விஷயம் இருக்குது அதாவது உணர்வை உணர்வது எப்படி உணர்வை பேருணர்வாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வது எப்படி அதற்கு பதில் இதில் இருக்குது அப்படி பேருணர்வாக என்னை உணர்ந்து கொண்டால் அதனால் கிடைக்கும் பயன் என்ன மோக்ஷம் அமிர்தத்துவம் அதனால் என்னென்ன ஞானபலமும் முக்தியும் அதுதான் அறிவு வலிமையும் முக்தியும் கிடைக்கிறது ஆக உணர்வை பற்றிய அறிவால் பேருணர்வை பற்றிய அறிவால் வலிமையும் முக்தியும் கிடைக்கிறது வலிமைனா ஞானபலம் ஞானபலம் ஏற்படுகிறது பிரம்ம ஜான பலம் பிரம்ம ஜான பலேன மோக்ஷா ரியல் ஃப்ரீடம் அப்சல்யூட் ஃப்ரீடம் மற்ற ஃப்ரீடம் எல்லாம் மற்ற மோட்சமெல்லாம் ஆபேட்சிக்க மோட்சகா இதுதான் ஆத்தியந்திக்க மோக்ஷா நிம்மதினா நிம்மதி நிம்மதி தேவையில்லைங்கிற நிம்மதி நிம்மதி யாருக்கு நிம்மதிக்கான பொருளே இருந்தால் தானே ஒரே ஒரு பொருள் தான் இப்போ இருக்குது அது எப்பவும் நிம்மதியாக தான் இருக்குது அது மறந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை ஏன் மறந்தோங்கிற கேள்வி மாத்திரம் கேட்டுவிடாங்க அதுக்கு என்றைக்குமே பதில் கிடையாது இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வழி சொல்ல முடியுமே தவிர ஏன் சுவாமி இப்படி ஏன் இந்த தன்னுணர்வு ஏன் வருவான் அப்புறம் அப்படின்னா திரும்பவும் தன்னுணர்வு ஏன் வருவானேங்கிறது கேட்குறதுக்கு தன்னுணர்வு வேணுமா அந்த இண்டிவிஜுவாலிட்டி ஏன் வந்தது ஏன் வந்ததுன்னு கேள்வி கேட்டேன் இப்போ இண்டிவிஜுவாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுல நம்ம லட்சியமாக இண்டிவிஜுவாலிட்டி ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுல முக்கியமாக புத்திசாலியாக இருந்தேன் தான் என்ன பண்ணுவான் எப்படியோ தொலைஞ்சி போட்டு இந்த இண்டிவிஜுவாலிட்டி நினைப்பான் என்ன எப்படியோ தொலைஞ்சு போனால் சரி இந்த இண்டிவிஜுவாலிட்டி இதுதான் சம்சாரத்துக்கு காரணம் இப்போ புரிஞ்சு போயிடுது அப்புறம் வந்து இது ஏன் வந்ததுன்னு கேட்க மாட்டேன் இப்போ ரிமூவ் பண்ணுறதுல தான் என் தாற்பயமே தவிர ஏன் சுவாமி இந்த தன்னுணர்வு வருவானே அப்புறம் ஏன் நீக்குவானே அப்படின்னா அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது வந்துடுத்து தன்னுணர்வை நீக்கிறது தான் நமக்கு இப்போ கருத்தை தவிர தன்னுணர்வை ஏன் வந்ததுங்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பதில் நமக்கு நோக்கம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கடைசி வரைக்கும் சஃபர் பண்ண இங்கேயும் வந்து உண்மை தெரிகலேன்ட்டு போக வேண்டிதான் ஏன்னால் நம்ம ஸ்ரத்தை இல்லைன்னு அர்த்தம் அதனால்தான் கிருஷ்ணர் சொல்கிறார் அதை விட்டுடுங்கிறது அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா ததப்பதம் தற்பரிமார்கி அதெல்லாம் காரணமெல்லாம் கேட்டுருக்காதே உண்மையை தெரிஞ்சு வந்தோமா புரிஞ்சுண்டோமா போ அப்படிங்கிறது அடுத்த மந்திரம் இகச்சேதவேதீத் அத்த சத்யமஸ்தீ நேதிகாவேதீத் மகதி விநஷ்டி பூதேஷு பூதேஷு விச்சித்திரீராம்தீ இேதவே அது சத்தமஸ்தீ நேதிவே மகத்த விநஷ்டி பூத்து விசித்திர தீரா பிரேத்தாஸ்மா அமிர்தாபவந்தி மனுஷன்மாவை வீணடிக்கக்கூடாது மனித பிறவியை இந்த அத்வைத பிரம்ம ஜானத்திற்காகவே பயன்படுத்த வேண்டும் பொருளியிட்டுவதற்காகவோ புலநின்பங்களை தூய்ப்பதற்காகவோ புண்ணிய காரியங்களைச் செய்வதற்காகவோ மட்டும் இந்த உடல் கொடுக்கப்படவில்லை இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்காகவே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய என்ன சொல்கிறது மகிமா அத்வைத பிரம்மஞ்ஞான மகிமையை மனித பிறவியிலேயே அடைய வேண்டும் இந்த உடல் இருக்கும் பொழுதே இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் பரம புருஷார்த்தகா அஸ்மாக்கம் பரம புருஷார்த்தகா இதம் ஞானமேவ நம்முடைய முக்கிய குறிக்கோள் இந்த அறிவை பெறுவதே ஆகும் என்று இந்த மந்திரம் உபதேசம் பண்ணுகிறது வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் நமக்கு குறிக்கோள் அல்ல இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதே இந்த வாழ்க்கையின் குறிக்கோள் இந்த வாழ்க்கை என்று வேணாலும் நிறைவு பெற்று விடலாம் ஆகவே வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோளை நாம் அடைந்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை வீணடித்து விடுவோம் அதுதான் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் ரொம்ப முக்கியமான மந்திரம் இக அவத் சேத் அது சத்யம் அதி இக நகைவனுஷ அதிருதேதி இதுவரைக்கும் சொல்லப்பட்ட லட்சணப்படி ஷங்கராச்சாரிய நிறைய வசதம் சொல்கிறார் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா வாழ்க்கையில்ங்கிறார் கஷ்டா ஹலு சுரநரதிரிய பிரேத்தாதிஷு சம்சாரதுக்கலேஷு பிராணி நிக் பிராணி நிக்காயஷு ஜென்ம மரண ஜரா ரோகாதி சம்பிராப்தி ஜானாத் எத்தனை பிறவி எடுத்திருப்போம் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அதில் அல்லவா பண்ணியிருக்கோம் அத்தஹா மறுபடியும் பறக்கணுமா இன்னொரு உடம்புக்குள்ளே புகுந்து அவஸ்தப்படணும்னு நான் நினைக்கிறேன் ஆஹா அத்தஹா இகைவச்சேத் இகைவச்சேத்துனா மனுஷ அதிகிருத்தா சமர்த்தா மனித பிறவியிலே இகைவன இங்கே என்னென்ன அர்த்தம் இங்கேயே இங்கே ஏன் இப்படி காமிச்சேன்னா என்ன அர்த்தம் இந்த உடம்பிலேயே இந்த உடம்பிலேயே நான் அர்த்தம் இந்த உடம்பில் நான் இருக்கும்போதேயே இகைவ இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவேதீத் அவேதீத்னா என்ன அர்த்தம் இதுவரைக்கும் சொல்லிக் கொடுத்த ஆத்மாவை யதோக்த லக்ஷணம் விதித்த அவதித்தாபியான் அந்நிரம் ஸ்ரோத்ரஸ்யோத்திரம் அதேதான் ஸ்ரோத்ரஸ்யோத்திரம் ததேவபிரம்மத்துவம் வித்தி இந்த மந்திரங்கள்லாம் ஞாபகம் இருக்கணும் பிரதிபோதவிதித்தம் மதம் எஸ்யா மதம் தஸ்ய மதம் அவிஜாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம் என்றெல்லாம் பல கோணங்களில் நமக்கு உணர்த்தப்பட்ட உண்மையை ஆத்மாவை தூய உணர்வை அவேதீத் ஆனால் இது லேசில் புரியாதான் அவேதிச்சு இதை இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த உண்மையை உணர்ந்து விட்டாயே ஆனால் அப்படிங்கிறது இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த உண்மையை உணர்ந்து விட்டாயே ஆனால் அத சத்தியமஸ்தி அதனால் இந்த இடத்துல ததா அப்பொழுது அஸ்தி சத்தியம் மனுஷ ஜென்மினி அஸ்மி அவினாசா அர்த்தவத்தாவா சத்பாவோவா பரமார்த்ததாவா சத்தியம் வித்தியதே சங்கராஜ் நிறைய சொல்கிறார் இந்த உண்மையை அறிந்து கொண்டு விட்டால்தான் உனக்கு அழிவில்லை பயன் நீ இருக்கிற வாழ்கிறதுக்கு பிரயோஜனமே அதுதான் அதுதான் மேலான உண்மைன்னு நாலு சொல்கிறார் சத்தியங்கிறதுக்கு அழியாமை பயன் இருப்பு மேலான உண்மை நாலு பொருள் சொல்கிறார் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அப்போதான் இந்த வாழ்க்கை மனித பிறவி பயன் அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா பிறவி பயன்னு சொல்கிறோம் இல்லையா பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பயனாதார் பெருதற்கரிய பிராணிகளெல்லாம் பெருதற்கரிய பேரிழந்தாரே திருமூலர் ஆக இந்த ஜென்மாவை இருக்கிற போதே இந்த எனது மோட்சத்தை அடைஞ்சுடணும் சொல்கிறோம் இல்லையா காலன் வரும் முன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே கடைவாயில் பால் படுமுன்னே ஊரார் கூடி அழும் முன்னே குற்றாலத்தானையே கூறு தாய் பட்டினத்தார் அது மாதிரி இது என்றைக்கு இதுலேருந்து கிளம்புவோன்னு தெரியாதப்பா என்றைக்கும் ரெடியாக இருக்கணும் டெய்லி ரெடி எ இதுக்குன்னா கிளம்புறதுக்கு ரெடி இன்றைக்கி ஒரு நாள் கிளம்பணும் இன்னிலேருந்தே ரெடி ஆகிடுவோமேண்ணா அதற்கே எப்போது வரப்போகிறது ஏன் இப்போ சொல்கிறேன் அதை பற்றி அப்பச்ச அபசவகுணமா அப்படின்னு இது அபசவகுணமா இது அமங்கலம் அபசகுணம்னா நம்ம அப்படி நினச்சின்னு இருக்கோம் ஏன்னால் நம்ம கர்மகாண்டம் முழுக்க அப்படி சொல்லி வச்சிருக்கு நம்ம சம்ஸ்காரெலாம் அப்படி இருக்கு பசியே ம ஷரதம் ஜீவேம ஷரதஷம் அப்படிலாம் சொல்லியிருக்கு அது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் ரெடியாகவும் இருக்கணும் தயாராகவும் இருக்கணும் ஆக சத்பாவோவா இருந்த நம்ம இருந்ததுக்கு அழகு இந்த மனிதப் வாழ்ந்ததுக்கு அழகு என்னன்னா எப்படி சொல்கிறோம் பிறவிக்கு பயன் இந்த வாழ்க்கைக்கு அழகு சிறப்பு இந்த உடலிலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு சிறப்பை தருவது இந்த அகங்காரம் இல்லாத ஒரு வாழ்க்கை அகங்காரம்னா என்ன இந்த தன் உணர்வு திரும்ப திரும்ப அந்த இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்கிறேன் இல்லையா ஐ ஹாவ் இண்டிவிஜுவாலிட்டி பட் ஐ ஆம் நாட் இண்டிவிஜுவல் அந்த ஒரு ஞான பலம் அதுதான் வந்து இந்த மனித வாழ்க்கைக்கே அழகுங்கிறார் அதுதான் சிறப்பை தருவது பயனைத் தருவது சிறப்பை தருவது அழிவின்மையை தருவது இந்த ஞானம் என்ன கொடுக்கும் நமக்கு நான் சாகாதவங்கிற ஞானம் கிடச்சிடும் அப்போ எனக்கு சாவு இல்லைங்கிற ஞானம் வந்துவிடும் அதுதான் எனக்கு பயன் அது தான் அழகு உடலுக்கு சாவையை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் அதுதான் அழகு அது மாத்திரமில்லை நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் அதுதான் உண்மை பரமார்த்த தாச்ச நீ ஏற்றுக்கொண்டா என்ன ஏற்றுக்கொள்ளாட்டி என்ன உன்னோட அக்செப்டன்ஸை எதிர்பார்த்தா சாஸ்திரம் இருக்குது சாஸ்திரத்தை நீ புரிஞ்சுட்டா புரிஞ்சிக்கோ இல்லாட்டி என்ன பண்ணுறது அதுதான் ஃபேக்ட்டுங்கிற பரமார்த்த ஃபேக்ட் அதை சத்தியம் அஸ்தி ஆக பயனும் சிறப்பும் இதனால் தான் இருக்குது இந்த மனித உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தர யாவண்ண பித்தியத்தே நீ பெரிய புண்ணியம்ங்கிற பணத்தை கொடுத்து இந்த உடம்புங்கிற படகை கடவுள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் கர்மசாட்சியான கர்மபல தாத்தா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த உடம்புங்கிற படகு எதுக்கு நான் சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்காக வாங்கி கொண்டு வந்திருக்கேன் இந்த உடம்புங்கிற படகு உடைஞ்சு போகிறதுக்குள்ளே சீக்கிரம் இந்த சம்சார சாகரத்தை கடந்து விடு அப்படின்னு ஸ்லோகங்கள்லாம் படிச்சிருக்கோம் என்னறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிது கான் சுலபம் இல்லை இது கிடச்சிருக்கு இதை யூ மிஸ்யூஸ் பண்ணிவிடாதே தப்பாக பயன்படுத்திவிடாதேன்னு அர்த்தம் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைக்காதே இதுக்காகத்தான் பகவான் ஷரீரத்தை கொடுத்துருக்கார் தர்மத்தை கடைப்பிடிப்பதற்கும் ஈஸ்வர பக்தி பண்ணுவதற்கும் பிறகு பிரம்ம ஜானத்தை அடைவதற்காக மட்டுமே இந்த மனித உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய வேத சாஸ்திரங்கள்லாம் கோஷிக்கின்றன அதுக்குத்தான் கொடுத்துருக்கு அமிர்தசிய புத்திராக வயம் நிறைய புண்ணியம் பண்ணுறதுக்காகத்தான் பகவான் ஜென்மாவை கொடுத்துருக்கார் பகவானை பக்தி பண்ணுறதுக்காகத்தான் பகவான் இந்த சரீரத்தை கொடுத்துருக்கார் அது மாத்திரமில்லை பகவானும் நானும் எல்லாம் ஒன்றுங்கிற ஞானத்தை அடையிறதுக்கு தான் சரீரத்தை கொடுத்துருக்கார் அந்த எண்ணத்தோட இந் வாழ்க்கையை நடத்து அப்போ தான் இந்த வாழ்க்கைக்கு பெருமை அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கைக்கு சிறப்பு மதிப்பு வாய்த்ததோர் நுந்தமக்கு இப்பிறவி இதனை மதித்திடுமின் இதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கோ இதை வீணடிக்காதீங்கோ அப்படிங்குறதான் நச்சே பரமார்த்ததாவை நச்சஇஇக அவேதி நச்சேதிக அவதித் சரி நீ பாட்டுக்கு சொல்லிகிட்டே நீ உனக்கு தெரியாது என்னோடய ப்ராப்ளம்லாம் இப்போதான் ஜோசியர் சொன்னார்னு கோயில் கோயிலாக சுற்றின்னு இருக்கேன் எனக்கு கல்யாணமே ஆகமாட்டேங்கிறதுக்கலாம் ஐம்பத்தஞ்சு வயசு என்ன இப்போவாது கொஞ்சமாவது இது பக்கம் திரும்பப்படாதோன்னு இதெல்லாம் நமக்கு சூட்டாக சார் ஏதோ விபூதி கொடுத்திங்கன்னா பாயிண்டு போகிறேன் தீர்த்தம் கொடுங்கோ விபூதி கொடுங்கோ உட்காத்தி வச்சு இந்த பாடம் சொன்னீங்கன்னா நான் தூங்கி போயிடுவேன் அப்புறம் அது மாத்திர என்னால் உட்கார முடியாது ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவேன் சரி போயிட்டு வா நச்சேதிக வேதி மகத்தீ ஈக இந்த மனித வாழ்க்கை ரெண்டாவது லைன் இதை நீ புரிஞ்சுனுட்டியானா இது ரொம்ப ரொம்ப பிரயோஜனம் ரொம்ப பிரயோ ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம் ஆஹா இந்த ஜென்மாவில் எதை அடையணுமோ அதை அடைஞ்சுட்டேனே கிருத கிருத்தியோகம் நான் வந்து நான் செய்ய வேண்டியதை செஞ்சுவிட்டேன் இந்த ஜென்மா பகவான் எதுக்காக கொடுத்தாரோ அதுக்காக நான் அதை உபயோகப்படுத்திட்டேன் நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேங்கிற திருப்தி நிறைவோடு வாழலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வைகளும் வாழலாம் எப்பொழுதும் வாழலாம் அப்படி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு நாளும் நிறைவாழ்க்கும் சூஷாச்சமே சுதினஞ்சமே ஆனந்தமாக இருக்குமே இது இல்லைன்னு நான் என்னென்னா எப்போ பார்த்தால் நீ அழுவே மற்றவனே அழவப்பே நச்சேதிகா வேதி மகத்தீ வினஷ்டிகி ரெண்டாவது லைன் மகத்தீ வினஷ்டிஹி எச்சரிக்கை பண்ணுறது பெரும் நஷ்டத்துக்கு ஆளாகிவிடுவாய் அப்புறம் மனுஷ ஜென்மா லேசில் கிடைக்குமா உனக்கு அப்படியே கிடைச்சாலும் உனக்கு வேதாந்தம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா துர்லபம் திரயமேவை தத் தெய்வானுகிரக ஹேதுக்கம் ஆதிசங்கரர் விவேக சுடாமனு சொல்கிறார் மனிதனுக்கு இந்த உயிருக்கு இந்த ஜீவனுக்குன்னு சொல்லணும் இந்த ஜீவனுக்கு மூன்று விஷயங்கள் கிடைப்பது மிகவும் அரிதுன்னு சொல்லியிருக்கு விவேக ஜூடாமணில் அது இறைவனுடைய அருளால் தான் கிடைக்கும்னு துர்லபம் திரயமேவைத்தது தெய்வ அனுகிரக ஹேத்துக்கம் இறைவனுடைய அருள் இல்லாமல் மூன்று விஷயங்கள் கிடைக்காது ஒன்று மனித சரீரம் மனுஷிய சரீரம் அந்த மனுஷ சரீரமும் எந்த தேசத்தில் கிடைக்கணும்னு பார்க்கணுமே மனுஷ சரீரம் சில பேர் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து படிக்கிறான் மனுஷ சரீரம் அப்படியே மனுஷ சரீரம் கிடச்சாலும் அவன் மண்ணிலும் பெண்ணிலும் பொண்ணிலுமே வாழ்க்கையை வீணாக்கி விடுறானே மோட்சம் அடையணுங்கிற ஆசை வர்றது அது ரொம்ப அரிது மனித உடம்பு கிடைச்சிடும் மனுஷ சரீரம் கிடைச்சாலும் மோட்சம் அடையணுங்கிற இச்சை வரணுமே ஏன்னா இந்த மனித பிறவியை புரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய புண்ணியம் ஆனோம் ஏன்னா மனித நான் உயிருக்கு உடல் கிடைத்திருக்குங்கிறது புரியணுமே உடம்பே நான் நினைக்கிறவன்ட்ட போய் மனித உடலுடைய மதிப்பை எப்படி சொல்கிறது ஏன்னா இப்போது நமக்கு வந்து பணம் கிடைக்கிறது கஷ்டம்னு நம்ம தெரிஞ்சுன்னு இருக்கும் எல்லாருமே இப்போ திடீர்னு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபா வேணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சுலபமாக கிடைச்சிடுமா அப்போ வாழ்க்கையில் வந்து பணம் கிடைக்கிறதோ பெரிய கோல்டோ டைமனோ கிடைக்கிறதோ பெரிய அதிசயம்னு நினச்சின்னு இருக்கும் ஏன்னால் அது நமக்கு வாழ்க்கையில் இந்த நமக்கு அது பெருசாக நினைக்கிறோம் அது ரொம்ப மதிக்கிறோம் பணத்துக்கு ரொம்ப மதிப்பு தரும் ஒரு பெரிய ஒரு ஆள் இங்கே யாரோ ஒருத்தர் வந்துட்டாருன்னா பாப்புலர் ஆள் வந்துட்டு அவருக்கு பெரிய மதிப்பு தரா ஒருத்தன் இப்போ பணத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது உலக வாழ்க்கையில் ஏன்னா எனக்கு பணம் இருந்தால் எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அதனால் பணத்தை அவ்வளோ தூரம் பணமோ ஆளோ ஏதோ வச்சுக்கோங்க ஆனால் இந்த உடம்பு உயர்ந்ததுன்னு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா ஏன்னா பணம் வேறே நான் வேறே அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை உடம்பு வேறே நான் வேறேன்னு எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு ட்ரெஸ்ஸு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இது வந்து இது வந்து இந்த புடவையோ நம்ம போடுறான் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்க்கெலாம் புடவையெல்லாம் வந்திருக்கு இப்போ பார்த்தேன் ஒரு இடத்துல ராமாயணம் மகாபாரதம் போட்டிருக்கேன் கட்டினா வீட்டில் தான் நடக்கும் அதனால் வந்து அதில் இந்த புடவையிலே ராமாயணம் இருக்கான் புடவையிலே மகாபாரதம் இருக்கான் அதனால் அதை போய் பார்த்து பார்த்து பார்த்து இது தான் வந்து இது வந்து ஆஞ்சநேயர் பார்த்தியாக சூடாமணி கொடுக்குற புடவையிலையே அதை சுற்றி சுற்றி எங்கே கட்டுறது என்னமோ அது ஒரு இது எல்லோரும் அது வந்து அது பெருசாக விளம்பரம் பண்ணுறாங்க அதை போய் வாங்குகிறாங்க ஜனங்கள்லாம் அப்போது அதெல்லாம் ரொம்ப வசந்ததுன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த புடவை உயர்ந்ததா உடம்பு உயர்ந்ததா தெரியும் நமக்கு உடம்பு தான் ரொம்ப உயர்ந்ததுன்னு நமக்கு தெரியும் ஆனா, உடம்பு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு கிடைச்சது இந்த உடம்பு அது ரொம்ப முக்கியம் அது இந்த பேதம் தெரிஞ்சால் தான் தெரியும் அதனால தான் அந்த ஜீவ புத்தி இல்லைன்னா மனுஷ சரீரம் கிடைக்காது நாம் எப் எனக்கு வந்து பணம் பெருசுன்னு நினைக்கிற மாதிரி இந்த உயிருக்கு இந்த மனித உடல் மிக உயர்ந்தது அல்ல மனித உடம்பு கிடைச்சிட்டா போருமா மோக்ம் அடையணும்னு ஆசை வரணுமே அவர் தீவிரமாக வராது பணம் சம்பாதிக்கிற ஆசை புகழ் அடையணுங்கிற ஆசைக்கு ஈக்குவலாக முக்தி அடையணுங்கிற ஆசை அவ்வளோ சுலபமாக வராது அப்படியே வந்துவிட்டாலும் நம்ம வந்து நமக்கு நல்ல ஒரு சொல்லி கொடுக்குற பாடம் சொல்லித்தர் குருவானவர் வழிகாட்டி அவ்வளோ சுலபமாக கிடச்சுவிட மாட்டார் அப்படி சொல்கிறது துர்லபம் திரையமே வைத்த தெய்வானுகிரக ஹேதுக்கம் முமுக்ுத்துவம் மகா புருஷ சம்ஸ்ரயா மூணு லேஸில் கிடைக்காது ஆகையினால ஜென்மாவை வீணடிக்காத ஒவ்வொரு நாளும் வீணடிக்காமல் ஒரு ஒரு நாளும் படுக்கிறபோது இன்றைக்கி நான் புண்ணியம் இவ்வளோ பண்ணியிருக்கேன் புண்ணியத்தை விடுங்க அது சொல்கிறேன் நல்லா இதை படித்தோம் இந்த இடத்துல மோக்ஸத்தை பற்றி படிக்கிறோம் நான் அது கூட சொல்லலை அட்லீஸ்ட் நல்ல காரியத்தை பண்ணி பகவான்கிட்ட பக்தி பண்ணி இந்த பிரம்மஜானம் புரியிறதோ இல்லையோ போய்ட்டு போகிறது அதையாவது பண்ணணும் வீணடிக்கூடாது இல்லாட்டி மகத்தீ வினஷ்டிஹி நச்ச அவேதி சேத் இந்த உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிறத தெரிஞ்சுக்கல மனுஷன்மா ரொம்ப பெரிய வேஸ்ட் அப்புறம் இந்த மனுஷென்மாவோட சுலபமாக கிடைக்குங்கிறது கேரண்டி கிடையாது இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன் பிறப்பொடு இறப்பதனை எண்ணினால் நெஞ்சது பகீரணும் பிழி துயிலுறாது இரவு பகலாய் செந்தழரின் மெழுகானது அங்கம் இவை எண்கொலோ சித்தாந்த முக்தி முதலே அப்படியே தாய்மாரோட துடிக்கிறேங்கிறார் அடுத்த ஜென்மாவை நினைச்சா என்னமோ பண்றதுங்கிறார் யாருக்கு அந்த பயம் இருக்கும் விஷயம் என்னன்னா மனுஷ ஜென்மா அடுத்த ஜென்மாவை கண்டு பயப்பட வேண்டாமோ இந்த நச்சேதிகா வேதி மகத்தீ வினஷ்டிகி அஹ நச்சேத்து இஹ ந இகண்ண இந்த உடம்பில் இருக்கிற போதே இந்த உடம்பில் இருந்துன்றிருக்கிற போதே அவேதி நிதித்தான் ததா மகதி தீர் அனந்த வினஷ்டி அனந்த வினஷ்டி விநாசனம் ஜன்மஜரா மரணாதிப்பிரபந்த விட்சேதலட்சா அவிச்சேதலட்சாசம்சாரிசாரம் அர்த்தம் மறுபடியும் மறுபடியும் ஒழலனங்கிற அஹ மகத்தீ வினஷ்டினா மகத்தினா நீ நீண்டதுங்கிறார் அனந்தா முடிவில்லாதங்கிறார் முடிவில்லாத நஷ்டங்கிறார் இப்போ நம்ம முடிவை உண்டு பண்ணிவிடலாம் வாழ்க்கைக்கு இந்த பிறப்பிறப்புச் சுழலுக்கு பிறவி பெருங்கிடல் நீந்தி விடலாம் ஆனால் இல்லைன்னா வேஸ்ட் பண்ணிவிடாதே அப்புறம் சம்சாரம் தஸ்மாத்து ஏவம் குணதோஷோ விஜானந்தகா பிராமணாக பண்புள்ளவர்கள் என்ன ஏவம் குணதோஷோ விஜானந்த வாழ்க்கையினுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்த அறிஞர்கள் அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கையின் நன்மை தீமையை அறிந்த அறிஞர்கள் பூத்து பூத்து சர்வூஷு ஸாவரேஷு சரேஷு ஏக்கம் ஆத்ம ஒவ்வொரு உயிரிலும் இப்போ ஸ்ரோத்தோற்றம் மனசோ மன ய் வாசோஹ வாச்சம் சவுப்பிராணுஷு அதிமுச்சிய தீரா பிரேத்தியாஸ்மாக்காதம்தா பவந்தி ரொம்ப அழகாக சொல்கிறார் பூத்தேஷு பூத்தேஷு ஒவ்வொரு சரீரத்திலையும் சொல்கிறார் ஸ்தாவரேஷுங்கிறார் எங்கராஜர ஸ்தாவரேஷுனா தென்னமரம் தென்னமரத்துக்குள்ளேயும் அந்த பிரம்ம தத்துவம் இருக்குது எல்லாத்துலேயும் ஆகாஷாதி பஞ்சபூதங்களையும் இருக்குது ஆஹா ஸ்தாவரேஷு சரேஷு சரேஷுனா அசையாதவற்றிலும் அசைகின்றவற்றிலும் இருக்கின்ற ஏக்கம் ஆத்ம தத்துவம் பிரம்ம அந்த ஆத்ம தத்துவமான பிரம்மத்தை விசித்திய விசித்தியன்னு மந்திரத்தில் இருக்கு விக்ஞாய சாட்சாத்திய அதை நன்றாக உணர்ந்து எங்கே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் படிச்சுட்டோம் சுவாமிஜி இன்னும் உணரலன்னு சொல்லக்கூடாது படிக்கிற போதே படிச்சுட்டு உண அதாவது உணர்ந்திருக்கிறத தான் உணர்த்துறோமே தவிர உணர்வதற்காக உணர்த்துறது இல்லை இல்லையா உணர்ந்துருக்கிறதத்தானே உணர்த்திறோம் ஏற்கனவே உணர்வாக இருப்பதைத்தானே படிக்கிறோம் அதனால் சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் படிக்கிறது புஸ்தகத்தில் படிக்கிறதெல்லாம் பரோட்ச ஜஞானம் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அபரோட்ச ஜானம்னா இதுதான் பெரிய பிக்கஸ்ட் மிஸ்டேக் மற்ற சாஸ்திரம் மாதிரி இல்லை இப்போ சொர்க்கம் வந்து வேணால் பரோட்சமாக இருக்கலாம் ஸ்வர்க்கம் வந்து பரோட்சம் செத்து போன பிறகு சொர்க்கத்துக்கு போய் அங்கே சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவித்தா அப்போ அபரோக்ஷானம் இப்போ இங்கிருந்து நான் அமெரிக்காவை பற்றியோ வேறு நாட்டை பற்றியோ சொல்கிறேன் அதெல்லாம் பரோட்ச ஜஞானம் டைரக்டாக அந்த ஊருக்கு போனால் அபரோட்ச ஜானம் அந்த மாதிரி இல்லை நான் என்பது அபரோக்ஷம் நித்திய அபரோக்ஷம் தெரியாத வஸ்துவாக நான் ஆகையினால ஞாபகம் வச்சுங்கோ அபரோக்ஷானத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சாட்சாத் கிருத்தியன்னா புரிந்து கொண்டுங்கிறார் விஜ்ஞாய சாட்சா அத்த சாட்சாத் கரணம் வாக்கிய ஜானாத்து நான் அர்த்தாந்தரம் கிந்து வாக்கியது ஆத்மஜானம் எத் காலம் தற்காலமேவான பிரகாணபூர்வகம் அயம் அஹமஸ்மி சர்வோதாட்சி இத்தியாக அனுசாரி போதா ஏவ இதுக்கு வேணால் நான் உங்களுக்கு ஒன்று ரெஃபர் பண்ணுறேன் பிருகதாரணிகோபனிஷத் ஒன்று நாலு பத்து எத் சாட்சாத் அபரோட்சாத் பிரம்மன் நினைக்கிறேன் அந்த வாக்கியம் ஒன்று நாலு பத்து பிருகதாரணிக வாக்கியம் படித்து பாருங்க தெரியும் சாட்சா காரத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் சாட்சாத் காரம்னா என்னென்னு ஒரு மகாத்மா வியாக்கியானம் என்றர் குரு சொல்லி கொடுக்குறாராம் அந்த சென்டென்ஸை சொன்ன உடனேயே அது புரியற்தான் அந்த சென்டென்ஸை சொல்கிற போதே எந்த நேரத்தில் சொல்கிறாரோ அப்போவே புரியற்தான் அப்போவே அஜானம் போகிறது அப்போவே புரிகிறது அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் பின்னால் தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் படிக்கிறோம் ஆகையினால எக்ஸ்பீரியன்ஸ பத்தி படிக்கிற போதே ஞானம் வந்துடுறது அஜ்யானம் போயிடுது அதனால் தனியா ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க சொல்கிறார் இதுதான் இந்த உபனிஷத்தினுடைய முக்கியமான பாடமே சாட்சாத் கிருத்திய தீராஹா மந்திரத்தில் இக சேதவேதிதிதி தத சத்தியமஸ்தி நச்சேதிக வேதீன் மகதி வினஷ்டிஹி பூத்தேஷு பூத்தேஷு விசித்ய விசித்யன்னா எல்லாரிடத்துலேயும் உங்களிடத்துலேயும் அதுதான் இருக்குது எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தானும் சரி அது அதுதான் சுனிய பண்டித்தாக சமதரிசினா நாயாக இருந்தான்னு செடியாக இருந்தான் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த தத்துவம் தான் இருக்குது சாட்சாத் கிருத்திய ஒரு உதாரணத்துக்காக சொன்னார் எல்லாமே அதுதான் ஆகாஷாதி பஞ்சபூதங்களும் அது ஒவ்வொரு ஜீவராய் நமக்கு ப்ராப்ளமே ஹியூமனோட ரிலேஷன்ஷிப்பில் தானே ப்ராப்ளம் செடியோடைய சண்டை நமக்கு பிரச்சனையே யாரோட மனிதர்களோட தானே பிரச்சனை ஏன்னால் எல்லாருக்கும் ராகத்வேஷம் இருக்குது ஆகையினால ஏன் ராகத்வேஷம் இன்னொருத்தனுடைய ராகத்வேஷம் ஒத்து போகணுமே அதுக்கு தான் தர்மசாஸ்திரத்தில் ஸ்ரத்த வைணா ஸ்ரத்தை வச்சாலும் அதுலேயும் ராகத்வேஷம் அதனால தானே கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பில் தான் நிறைய ப்ராப்ளம் மற்றதுலாம் பிரச்சனை கிடையாது செடி வந்து தப்பாக வளைஞ்சு போச்சுன்னா சண்டையாக போட முடியும் ஏன் வளைஞ்சு போனேன்னு நீ என்னை சரியா வச்சா நான் வந்துட்டு போகிறேன் இங்கே போகிறது மனுஷனை போய் எப்படி சொல்ல முடியுமா ஏன் இப்படி இருக்கேன்னா நான் எப்படி வந்துட்டு போகிறேன் உனக்கு என்னம்மா சொல்லுவானா மாட்டானா அப்போ நம்ம நான் நினைக்கிற மாதிரி நீர் இருக்கணும்னா ரெண்டு பேரும் அப்படி தான் நினைக்கிறாங்க வீட்டில் நடக்குமா ஒரு நாள் நடக்காது நான் இருக்கிற மாதிரி நான் இருக்கேன் நீ இருக்கிற மாதிரி நீ இருக்கு அதுக்குள்ளே எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போவோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஆக அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை அதை புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குதில்ல இப்படி பூத்தேஷு பூத்தேஷு விசித்திய ஒவ்வொரு ஜீவன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்திலும் உணர்வு தான் இருக்கிறது அகம் பிரம்மாஸ்மி ம் பிரம்மாசி தத் பிரம்மாசி ஏ தத் பிரம்மாசி சாபிரம்மேஷா பிரம்மை தத் பிரம்ம அகம் பிரம்ம சகாபிரம்ம சர்வம் பிரம்மமயம் அதுதான் சாட்சாத் கிருத்திய யார் பண்ணுவார்கள்னா தீராகா ஏற்கனவே சொல்லிவிட்டோம் தீராகான்னு சொன்னால் இந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துருது புத்திசாலியாக இருந்தால் உறுதியாக இருந்தால் தான் இந்த தன்னுணர்வை எல்லாம் அழிக்க மானமாவது வெக்காமாவது சூடாவது சுரணையாவுதுன்னா ஒன்றும் இருக்காது புகழ்ந்தாலும் ஒன்றும் ஒட்டாது இகழ்ந்தாலும் ஒன்றும் ஒட்டாது என்ன கல் மரம் மாதிரி இருக்கே ஒரு ஃபீலிங் உணவு இமோஷன்ஸே கிடையாது உனக்கு கேட்பானா மாட்டேன்னா சொல்ல மாட்டேன்னா என்ன நீ வாட்டுக்கு இருக்கு உனக்கு ஒரு இமோஷனே கிடையாதா அப்படின்னா இமோஷன்ஸு இருக்குது ஐ ஹாவ் இமோஷன்ஸ் பட் ஐ ம் நாட் இமோஷன்ஸ் ஐயோங்கிறான் ஐ ஹாவ் இண்டிவிஜுவாலிட்டி ஐ ஐம் நாட் இண்டிவிஜுவல்னு சொல்லிகிட்டே ரொம்ப கஷ்டம் எங்கேயாவது ஒரு ஹஸ்பண்ட் மாத்திரம் தனியாக படிச்சுட்டு வந்து ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லி பார்க்கட்டும் சட்னி ஆகிடுவோம் அதை சொல்லப்படாது நம்ம உண்டு நம்ம ஞானம் உண்டுன்னு பேசாமல் இருக்கணும் நம்ம ஞானினே காமிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஞானம் வேணுமா வேண்டாமா வேணும் ஆனால் நம்ம ஞானின்னு இன்னொருத்தனு காமிக்கணுமா காமிக்க வேண்டாம் நம்ம வந்து என்ன இருந்தாலும் ரொட்டீன் எல்லாம் ஒழுங்காக என்னமோ எதுக்கும் கவலைப்படாமல் நம்ம உற்சாகமாக இருக்கிறத பார்த்தோம்னா என்ன என்ன சீக்கிரட்டுன்னு கேட்பாங்க அதெல்லாம் ஒருக்க உட்காந்து பொறுமையாக சொல்லுவோம் அது இன்றைக்கி இல்லை இப்போ தானே கேட்டிருக்கேன் மூணு மாதம் கழித்து இல்லை இப்பவே சொல்லு சொல்லு சொல்லும் வாங்க இல்லையா இப்போவே சொல்லு சொல்லு சொல்லு இல்லை பொறுமையா சிவபெருமானே கேட்குறார் இல்லையா முருகன் கிட்ட அவர் சொல்கிறார் அதெல்லாம் இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது முருகன் சொல்கிறார் என்ன இருந்தாலும் நீ அப்பாவாக இருந்தாலும் நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தா நான் குருவாக மாறிடுறேன் ஆகையினால் நீ கீழே உட்கார் அப்படிங்கிறார் முருகன் அவர் பார்த்தார் இவர் குனிஞ்சு இருக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார்னா கையில் தூக்கி விட்டார் இவர் தூக்கி இப்படியே வச்சுன்னு விட்டார் மேலே போயிட்டார் இப்போ சொல்லு யார்னா சுவாமிநாத சிவகுரு சிவசிய குரு சிவகுருன்னு முருகனுக்கும் ஒரு பேர் சிவனுடைய குரு மேலே போன உடனே அவர் பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் உபதேசம் என்றார் ஆகா தீராகா தீராகனா தீமந்தா புத்திசாலி அந்த உண்மையை தெரிந்து கொண்டு ரொம்ப டைம் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா ஒரு வாரமாக நீங்கள் என்னவா இருந்தீர்கள் இருந்தீர்களா இருக்கிறீர்களா நான் உங்களெல்லாம் என்ன சொல்லுவேன் என்ன பொறுமை நான் இப்படிலாம் பேசி நானும் பேசாமல் கேட்டுருக்கீங்களே தீராகா தான் தீராகா இந்த ஒரு வாரம் கேம்பில் நாங்கள் தீரர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் எப்போவுமே தீரர்கள் தான் ஆஹ் புத்திசாலிகள் தீமந்தகா சங்கராஜ தீமந்தாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அறிவை அறிவை சரியான முறையில் கையாளுபவர்களுக்கு தீரர்கள்னு பேர் நம்ம புத்தியை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் எதுக்காக உபயோகப்படுத்தணும் அதுக்கு உபயோகப்படுத்தணும் அறிவை கண்டதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தப்படாது நமக்கு தான் அறிஞ்சுக்கிற சக்தி இருக்குதுன்னு கண்டதையெல்லாம் தெரிஞ்சிக்கப்படாது கண்டதற்கிருக்க பண்டிதன் ஆவான் தான் கண்டதையெல்லாம் பிடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை உன்னை பார்த்த உடனே அப்சர்வ் பண்ணுறவன் தான் பண்டிதன் அர்த்தம் கண்டதும் கற்பவன் பண்டிதன் அதனால் இந்த அறிவை இந்த தீமந்தகான்னா தீமந்தகாங்கிற பதத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம் திருக்குறள் பாஷையில் சொன்னால் தான் அழகாக இருக்கும் அறிவுடைமை அறிவுடைமை அறிவை உடைமை பொருளாக வைத்திருப்பவர்கள் தான் அதுதான் வள்ளுவர் எல்லாத்துக்கும் உடைமை உடைமைங்கிறார் ஊக்கம் உடைமை அடக்கம் உடைமை அன்பு உடைமை உடைமைனா என்ன அர்த்தம் உடச்சு உடைச்சிடுன்னு அர்த்தம் இல்லை உடைமைன்னா அது என்னுடைய எங்கிட்ட இருக்குது ஐ ஹாவ் ஐ ஹாவ் நாலெட்ஜ் ஐ ஹாவ் ப்ராப்பர் இன்டலெக்ட் அதுமாரி நான் வந்து அறிவை சொத்தை அறிவு சொத்தை சம்பாதிச்சுருக்கேன் எப்படி சிந்திக்கணுங்கிற முறையை சம்பாதிச்சுருக்கேன் புத்தி எங்கையில் வச்சுருக்கேன் கண்டதையெல்லாம் படித்து புத்தியை கெடுத்துக்கலை புத்தியை நல்ல முறையில் வச்சிருக்கேன் புத்தியை நான் பூஜை பண்ணுறேன் தியோஜன பிரச்சோதயாதுன்னு சொல்லி சொல்லி காயத்ரி மந்திரத்தை சொல்லி சொல்லி புத்தியை அப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஆ தீமந்தா பிரேத்தியன்னு சொன்ன இதிலிருந்து வியாபிரத்திய சங்கராச்சார் திருமணம் சொல்கிறார் மம அகம்பாவ லக்ஷணாத் மம அகம்பாவ லக்ஷணாத் இண்டிவிஜுவலிட்டி தான் யான் எனது என்னும் செருக்கிலிருந்து விழித்து கொண்டு இந்த உண்மையை உணர்ந்து அக பாருங்க பூத்தேஷு பூத்தேஷு விசித்திய அறிதல் பிறகு என்ன விடுதல் அறிந்தேன் விட்டேன்னா எதை விட்டேன்னா யான் எனது எனும் செருக்கை நீக்கி யான் எனது எனும் செருக்கை நீக்கி அது அதுக்கு காரணம் என்னென்னா அறியாமை வடிவமான அப்படிங்கிற அவித்யா ரூபாத் இந்த அஸ்மான் லோக்காத்து இந்த சரீரத்தில் மனசில் நான் என்னுடையது என்கின்ற அறியாமையை அழவே நீக்கி அகங்காரம் மமக்காரங்கிறது அஜானங்கிறார் அஜானத்தினால் உண்டான அகங்கார மமக்காரத்தை அடியோட நீக்கி உபரம்ய விடுபட்டுங்கிறார் உபரம்ய பிரேத்தியங்கிறதுக்கு எத்தனை அர்த்தம் சொல்லுங்க வியாவிர்த்திய மம அகம்பாவ லக்ஷணாத் அவித்யாரூபாத்து அஸ்மாத்து லோக்காத்து உபரம்ய உபரம் என விடுவித்து கொண்டு சர்வ ஆத்ம ஏகத்துவம் திரும்பவும் விடமாட்டேங்கிறார் பாருங்கள் இதுதான் ஆதிசங்கருடைய சொற்கள் சர்வ ஆத்ம ஏகத்வம் எல்லோரும் ஒன்று அத்வைத்தம் இரண்டற்றவர்கள் ஆப்பன்னாக சந்தகா உண்மை ஆப்பன்னாக சந்தா அத்வைதம் ஆப்பன்னாக சந்தகா நாம் எல்லோரும் ஒன்று இரண்டற்றவர்கள் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் அமிர்தா பவந்தி அமிர்தா பவந்திங்கிறது என்ன அர்த்தம் சொல்கிறார் பிரம்மைவ பவந்தி அவர்கள் பிரம்மமாகவே ஆகிறார்கள் இறைவனாகவே ஆகிறார்கள் மெய்ப்பொருளாகவே ஆகிறார்கள் ஆகிறார்கள்னா என்ன அர்த்தம் மெய்ப்பொருளாக தன்னை உணர்ந்து கொள்கிறார்கள் உலக திருஷ்டியில் சொல்கிறார் இப்படி பண்ணுறவன் என்ன ஆகிறான் அவன் கடவுளாகவே ஆயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறான் இல்லையா லௌகீகத்தில் உலகத்தில் இது எப்போ பார்த்தாலும் கடவுளை பேசி பேசி அவன் கடவுள் மயம் ஆயிட்டான் அப்படிங்கிறோம் கடவுளாவே ஆயிட்டான் அப்படிங்குறோம் உண்மைதான் அந்த தத்துவத்தை தான் சொல்றார் பிரம்மைவ பவந்தி சயோஹவை தரமம் பிரம்ம வேத பிரம்மை முண்டகோபனிஷத் மூணு ரெண்டு ஒன்பது இது ஸ்ரு பிரம்மைவசன் பிரம்மாப்பியே தி ஏவம் வேத சந்தியாவந்தனத்திலே வருது பிரம்மைவசன் பிரம்மாப்பே தி ஏவம் வேத எவன் இந்த காயத்ரி தியானத்தை அறிந்து கொண்டு உபாசனை பண்ணுகிறானோ அவன் இறைவனாகவே ஆகிவிடுகிறான்னு வேதம் சொல்கிறது சந்தியாவந்தனத்தில் வருது சந்தியாவந்தன மந்திர ஸ்துதி சந்தியாவந்தனத்தில் இது வர்றதில்லை ஆனால் வாக்கியம் இப்படி இருக்குது அந்த கடைசியில் வருது இல்லையா இந்த மகாநாயணபட்சத்தில் வரும் சூர்யாச்சந்திரமசோர் மகிமானோ பிராமணோ வித்வான் அபிஜயதி தஸ்மாத் பிரம்மணோ மகிமானமாப்னோதி திரம்மணோ மகிமான மகிமானோ மகிமா ப்ராஹஸ் இது நித்யமஹிமா எப்பொழுதும் இது நமக்கு மகிமை நமக்கு உண்மையான மகிமை நாமே எல்லாவற்றுக்கும் மகிமையை கொடுப்பவர்கள் நாமே அஹ மகி ஸ்வே மகிம் பிரதிஷ்டிதா வேத மந்திரங்கள்னு நிறைய இருக்கு ஆஹ் இந்த மந்திரம் மனித பிறவியை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை நன்கு நமக்கு அறிவுறுத்துகிறது இந்த மந்திரம் மனித பிறவியை முக்திக்காகவே பயன்படுத்த வேண்டும் மனித பிறவியை மோக்ஷத்திற்கு பயன்படுத்துவதுதான் விவேகம் இந்த உலகத்தில் ஒட்டிக்க முடியாது எவ்வளவு நீ கஷ்டப்பட்டு எத்தனை கோடானு கோடியை சம்பாதிச்சாலும் எவ்வளவு புண்ணியத்தை பொண்ணினாலும் ஒரு நாள் இந்த உடம்புலேருந்து விலகணும் நீ இரநூறு வருஷம் இருக்கலாம் ஐயாயிரம் வருஷம் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் சரீரத்தை விட்டு கிளம்பி ஆகணும் அதை தினம் நீ நினைக்கத்தான் வேணும் என்னைக்கு இந்த உடம்பு வந்துடுத்தோ அன்றைக்கே இந்த உடம்பு போக போகிறது ஆனால் இந்த உடம்புக்கு பர்மனெண்ட்டாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணு நிலையான பொருளை தேடு நிலையற்ற பொருளை தேடாதே ஓரளவுக்கு அதை பண்ணிக்கோ லௌகிகத்தில் விவேகமாக இருந்துக்கோ ஆனால் அதையே தியானம் பண்ணிட்டுருக்காரு அதுதான் விஷயம் ஆக இகச்சேத் அவேதி அச சத்தியம் இது வீணா பேடு நீ வெறும் அர்த்த காமத்துக்காகவே இதை யூஸ் பண்ணிடாது ஈவன் தர்மத்துக்கூட யூஸ் பண்ணாதேங்கிறாங்க அதானே சர்வ தர்மான் பரித்தியஜிய மாமேக்கம் சரணம் விரஜ ஆகவே உனக்கு இங்கே வந்த உலகத்தில் பொருள் சம்பாதிப்பதோ புலநின்பங்களை துய்ப்பதோ புண்ணியங்களை சம்பாதிப்பதோ நமது நோக்கம் அல்ல அல்ல ஓரளவுக்கு புண்ணியத்தை சம்பாதித்து மனசை பக்குவப்படுத்தி தத்துவஜானத்தை உணர்ந்து முக்தி பெறுவதே குறிக்கோள் வீணாக்கிடாதே சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ அதுதான் அர்த்தம் அது மாத்திரமல்ல ஆக புத்திசாலி தீராக என்ன பண்ணுறான் புத்திசாலி இதெல்லாம் விட்டுடுறான் தீராகனா இந்த இடத்துல சங்கராச்சாரியை தப்பி தவறி விட்டுட்டார் இல்லாட்டி சன்னியாசின்னு ஓட்டுவார் அல்ல தீராக பூத்தேஷு பூத்தேஷு விசித்திய அஸ்மான் லோக்காத்து பிரேத்திய அமிர்தாக பவந்தி ஆஹா ஒரு ஒரு உயிரிலும் அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக கண்டு யான் எனது எனும் செருக்கை நீக்கி உபனிஷத்தை திருக்குறள் பாஷையில் சொல்லணும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் அதானே பூதேஷு பூதேஷுக்கு என்ன அர்த்தம் சொல்றது பூதேஷு பூதேஷு விசித்தியன்னு சொன்னா என்ன சொல்றது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக உணர்ந்து நான் பொருளைன்னே சொல்லிவிட்டேன் அப்பொருள் இல்லை அப்பொருளை மெய்ப்பொருளாக உணர்ந்து யான் எனது எனும் செருக்கை நீக்கி எதுக்கு சொல்கிறேன் தெரியுமோ விசித்தியாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் பிரேத்தியங்கிறதுக்கு என்ன அர்த்தம் யான் எனது எனும் செருக்குன்னு இந்த திருக்குறள் ரெண்டை வச்சுட்டு வண்டி ஓட்டலாம் லைஃபை எல்லாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோன்னு ஒரு நாலஞ்சு திருக்குறளை வச்சுட்டே மேனேஜ் பண்ணிவிடலாம் எல்லாம் முக்கியமான திருக்குறள் சிம்பிளாகவும் இருக்குது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அது தவத்தில் சொல்லியிருக்கார் ஆனால் அங்கேயே பாருங்கள் இந்த இண்டிவிஜுவாலிட்டியை விடுறதை பற்றி தெளிவாக இருக்குது தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் எல்லாரும் அவனை நமஸ்காரம் பண்ணுவாங்க அதுக்காக பண்ணலை அகங்காரம் அமகாரம் இல்லாதவனை எல்லாரும் வணங்குவாங்கிறார் ஆக அதனுடைய பிரயோஜனத்தையும் அழகாக சொல்லி அமிருத்தா பவந்தி இந்த மந்திரம் பாருங்கள் அங்கே என்ன முடிஞ்சது ஸ்ரோத்ஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோமனோய் வாசோஹ வாச்சம் சவு பிராணசிய பிராண சக்ஷ் சக்ஷுரதிமுச்சிய தீராப் பிரேத்தியாஸ்மால்லோக்காதமிருத்தா பவந்தி அங்கேயும் சொல்லியிருக்கு அதே தான் இங்கேயும் முடிச்சிருக்கார் ஆகவே உபனிஷத் கேனோபனிஷத் ஆக்சுவலாக முடிஞ்சு வச்சு அங்கே என்ன பார்த்தோம் சிஷியன் வந்து குருக்கிட்ட கேட்டான் குரு வந்து முதல்ல சுருக்கமாக சொன்னார் அப்புறம் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லி முடித்தார் அப்புறம் அவனுடைய வி ஞானத்தை பரீட்சை பண்ணினார் அவனுடைய ஞானம் தெளிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தார் தெளிவாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு உபனிஷத்தும் இந்த ஞானம்தான் தெளிவான ஞானம்னு சொல்லியது அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன கடைசியாக பார்த்தோம் அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வழி சொல்லியது ஒவ்வொரு அறிவிலும் அந்த மெய்ப்பொருளை உணரலாம்னு சொல்லப்போனால் சாரம் அது இந்த நாலாவது மந்திரம் இந்த இதில் கேனோபனிஷத்தினுடைய சாரமாகவே இருக்குது இந்த மந்திரம் பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்தே அப்புறம் உபசம்ஹாரம் அகம் மனுஷன்மாவ மனித பிறவியை இந்த மெய்யுணர்வுக்காகவே பயன்படுத்த வேண்டும் வேறு எதற்காகவும் பயன்படுத்துவது அறிவீனம் மதீனம் அப்படின்னு உணர்த்தியது மனித பிறவியை முக்திக்காகவே பயன்படுத்துங்கள் வேறு எதற்கும் பயன்படுத்த வேண்டாம் அதுக்காக பயன்படுத்த அதுக்கு வச்சுக்கணும் அர்த்த காம தர்மத்துக்கு அளவு பர்சன்டேஜ் எவ்வளவுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆர் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இதுக்கு தான் கொடுக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டை நீங்கள் பிரிச்சுக்கோ அர்த்த காம தர்மத்துக்கு வயசாக வயசாக இதுக்கு வரணுங்கிறாங்க சின்ன வயசில் பொதுவாக இருபத்தஞ்சி வருஷம் நம்ம அர்த்த காமம் கிடையாது தர்மம் உண்டு குழந்தையிலருந்தே நமக்கு அஞ்சு வயசுலேருந்தே தர்மசாஸ்திரம் வந்துடும் ஏன்னா சாஸ்திரம் சொல்கிறது காயத்ரி மந்திரம் காமம் மனசுக்குள்ளே வரத்துக்குனால காயத்ரி மந்திரம் உள்ளே போயிடணுமா இவனுக்கு பதினெட்டு வயசு இருபத்தஞ்சி வயசுலேன்னா புனல் போட்டால் அதனால் அஞ்சு வயசுலேருந்தே தர்மசாஸ்திரம் தொடங்கிடுறது தர்மசாஸ்திரமும் வித்யாபியாசமும் தொடங்கிடுறது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு தான் அர்த்தகாமமெல்லாம் அப்பவும் தர்மம் உண்டு தர்மம் இல்லாத அர்த்தகாமம் கிடையாது ஆக தர்மமும் வித்யாபியாசமும் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் கிரகஸ்தாசிரமத்தில் அர்த்தமும் காமமும் தர்ம சகிதமாக தர்ம சகிதமாக அப்புறம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு கிரகஸ்தாசிரமத்தை ரன் பண்ணுறது மேக்சிமம் போனால் அறுபது போனால் போகிறது அறுபது அறுபதுக்கப்புறமாவது அது வரைக்கும் சரீரம் இருக்கணுமே சில பேருக்கு நாற்பதில் போயிடுறது முப்பதில் போயிடுறது இருபதில் போயிடுறது எப்போ வேணாலும் போய்டும் அதனால் எது மெயின்னால் இதை சம்பாதிச்சுட்டா அப்புறம் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் சரீரம் இருந்தால் நல்லது தானே நல்ல காரியத்துக்கு உபயோகமாகும் இந்த உண்மையை உணர்வோம் இந்த அளவில் நான் கேன உபனிஷத்தை பூர்த்தி பண்ணுறேன் இதுக்கப்புறம் கதையெல்லாம் இருக்குது அந்த கதை வேறு ஒன்றும் இல்லை சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் இந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை ஆக இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் பிரம்மம் எட்டாதுங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு கதை கதாரூபமாக கதாரூபமாக சொல்கிறது உபனிஷத் நான் சுருக்கமாக சொல்கிறேன் அது அப்புறம் பார்த்துப்போம் அதாவது தேவர்களெல்லாம் ஒரு யுத்தத்தில் அசுரர்களை ஜெயித்தார்கள் அப்போ உடனே தேவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் வந்துவிடுத்து என்னால் தான் நான் தான் பண்ணினேன் நான் தான் பண்ணினேன்னு சொன்னான் அப்போ இவங்கெல்லாம் ஒரு பார்ட்டி கொண்டாடுற போது அங்கே ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் ஒன்று நின்றுது இவங்க எல்லாம் என்ன பண்ணால் அது என்னென்னு பார்த்துட்டு வானா முதல்ல அக்னி அக்னியை பார்த்தா அது யார் நீ யாருன்னு கேட்டுது அது அவன் சொன்னால் நான் எல்லாத்தையும் எரிச்சுடுவேண்ணா இந்த ஒரு புல்லை போட்டு எரிபார்க்கலான்னு எரிக்க முடியல அப்புறம் வாயு போனார் நான் எல்லாத்தையும் தூக்கிடுவேன்னர் ஏதோ இந்த மாதிரி இந்த புல்லை தூக்கு பார்ப்போன்னா முடியல எல்லாம் வந்து விடுத்தோம் கடைசியில் எல்லோருமா சேர்ந்து இந்திரனை அனுப்பிச்சாங்க இந்திரனை அனுப்பிச்ச உடனே இந்திரன் போனால் இந்திரன் போனோடனே அது காணாமல் போயிடுது என்னது நான் அவங்களுக்கு அவனாக வந்து சொன்னா அது என்னென்னு தெரியல ஆனால் அது பேசித்து அக்னிக்கிட்டேயும் வாயுக்கிட்டேயாவது அது பேசுகிறது இந்திரன் போனால் பேசக்கூட இல்லை அது காணாமல் போயிடுத்து அப்போ உடனே அந்த நேரத்தில் பார்வதி உமாதேவி அங்கே தோன்ற இது என்னது இப்போ வந்தது காணாமல் போயிடுது அப்படின்னு உடனே பார்வதி உமா சொல்கிற அதுதான் பிரம்மம் அதனால தான் நீங்களும் ஜெயித்தீர்கள் வெற்றி கண்டீர்கள் ஆனால் நீங்கள் என்னமோ நீங்களே ஜெயித்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே இந்திரனுக்கு ஞானம் கிடச்சிடுச்சு இந்திரன் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தான் அதனால் இந்திரன் பெரியவன் இதுதான் கதை வேற ஒன்றும் அக்னி வாயு என்பது நம்முடைய கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களுக்கும் கர்மேந்திரியங்களுக்கும் உண்மை தெரியலை இந்திரன்கிறது மனசு இந்திரியங்களுக்காவது எதாவது ஆப்ஜெக்ட் தெரியும் மனசுக்கு ஒன்றுமே தெரியலை அப்போ அதுக்கு யார் உமாதேவிங்கிறது யாருனா குரு சாஸ்திரம் பிரம்ம வித்யா தான் பார்வதி தேவி அந்த பிரம்ம வந்து குரு பார்வதி தான் குரு பிரம்ம வித்யா அது வந்து மந்திர குரு சாஸ்திரமும் சேர்ந்து மனதுக்கு சொன்ன உடனே மனதுக்கு உண்மை விளங்கி எடுத்து அது இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிறது உண்மை புரிஞ்சு போயிடுது அதனால தான் நாங்கள்லாம் செயல்பட்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடுது அதான் ஒரு அர்த்தம் அப்புறம் நானே உணர்வுங்கிறத புரிஞ்சிட்டோங்கிற தத்துவம்லாம் நம்ம சேர்த்துக்கணும் சரி இந்த உண்மை புரியறதுக்கு என்ன பண்ணணும்னா சில தியானமெல்லாம் சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி தியானமெல்லாம் பண்ணினியானா இது புரியும் அப்படின்னு சில தியானங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்புறம் அதுக்கு வேண்டிய குணங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இந்த ஞானத்தை பெறுவதற்காக சில தகுதிகள் ஞானத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் மனப்பக்குவத்திற்கான ஞானத்தை பெறுவதற்கில் மனப்பக்குவத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன அதோடு இந்த உபனிஷத் பூர்த்தியாகிறது நீ என்ற வந்து உபநிஷத்தை கேட்டேன் ஆனால் உனக்கு உபனிஷத்தினுடைய தாத்பரியத்தை சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி முடித்து விடுகிறது இதை நாம் அடுத்த முறை வேறு வாய்ப்பு கிடைக்கிற போது நான் தொடர்ந்து சொல்கிறேன் இந்த அளவில் நான் முகாம் இந்த கேனோ பரிஷத் முகாமை பூர்த்தி பண்ணுறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த ஜானம் நன்றாக சித்திக்கணும்னு நான் தக்ஷணாமூர்த்தியை ஆதிகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறது ரொம்ப துர்லபம் அது படிக்கிறது எல்லாம் வாய்ப்பு கிடைக்காது இது ஒரு நல்ல சூழ்நிலை சுவாமி நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார் ஆக நீங்கள் எல்லோரும் இந்த ஞான பலத்தினால வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்து ஆனந்தமாக சொல்லி உங்களையெல்லாம் மனசார வாழ்த்தி இந்த கேனோபனிஷத் வகுப்பை இந்த அளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன் ஹரி ஓம் ஓம் ஆயந்தும் மமாங்காணி வாக் பிராண்சக் குரோத்ர மதோபலமிந்திரியாணி சர்விரஷம் மாஹம் ப்ரம நம் மாகோத் அனராக்கணமஸம் மே அஸ் தரத்தையத்சுதர்மாயிசன் மயிசா அய்யுனி மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வாழி அன்பர் பராபரமே ிா ஹரி ஓம் ஆதிகருநாஸ்வமன்மாரிதேவிக்கீ சத்நாராஜிகீமா காவேரிமாத்தீ சோரிசரஸ்வதி சனா